सदगुनाना महाराज की पंडरीनाथ भगवानी समस्त मंडल की, साधु की भारत माता की पतित पावन दिव्य मधुर भगव की यार अरिवार यारिवार अन्णन पर யார் அதன் அகலமும் நீளமும் பேரறியாத பெரும் சுடர் ஒன்று அதன் வேரறியாமை விளம்புகின்றேனேங்கிற திருமூல நம்ம குருநாதர்க்காகவே இதன ஸ்லோகம் மாதிரி இருக்கு இன்னதுன்னு சுட்டி காட்ட முடியாத பொருள் பூர்ண பிரம்மம் அந்த பிரம்மம் ஒரு அவதாரம் எடுத்தால் எதனால எடுக்கணும் அப்படின்னா கருணையே வடிவமான அந்த ஸ்வரூபம் தன்னைச் சேர்ந்தவதா இருந்தும் பகவானைச் சேர்ந்ததுன்னு புரியாம இருக்கிற ஜீவன்களை தன்னோட சேர்க்கறத்துக்காக எடுக்கிறது அந்த அவதார் கருணையினாலும் எடுக்கிற அவதார் அதனால அகண்ட ஜோதியா இருக்கார் பகவான் ராமலிங்க சுவாமிகள் சொன்னது மாதிரி அருட்பெரும் ஜோதியாக இருக்கார் அது அவரோட ஸ்திதி அவர் இருக்கிற நிலை என்ன அருட்பெருஞ்சோதி உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதி காரணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் அது அப்படியே இருந்துருத்தோம்னா அது அதோட ஸ்தித்தியில் இருக்குன்னு அர்த்தம் நமக்காக இறங்கி வருதுன்னா தனிப்பெருங்கருணையின இல்லையா அருட்பெரும் ஜோதியாக இருக்கிற பகவான் திருவண்ணாமலையில் அடிமுடி காடாத ஜோதியாக இருக்கிற பரமேஸ்வரன் கருணை கூர்ந்து ஒரு லிங்க வடிவம் கொண்டார் போது தனிப்பெரும் கருணைன்னு ஆயிடுது இன்னதுன்னு சுட்டி காட்ட முடியாத ஒரு பொருளுங்கிறார் திருமூலரே மூவாயிரம் வருஷம் தபசு பண்ணி வருஷத்துக்கு ஒரு பாட்டு வீதம் திருமந்திரம் எழுதின அவர் பகவானை பற்றி சொல்லும்போது யார் சொல்லிட முடியும் அதேங்கிறார் யார் அறிவாருங்கள் அண்ணனின் பெருமையை யார் தெரியும்னு யாராவது சொல்லிட முடியுமான்னு சொல்ல முடியாது யாரெறிவானது அதன் அகலமும் நீளமும்ங்கிற பீச்சுக்கு போய் நிற்கிறோம் அகண்டமா அப்படியே சமுத்திரம் தெரியறது அதுல அப்படியே அலை அப்படி எழும்பும் பொழுது அதை பார்த்துட்டு இருக்கிறத நம்ம மனசுல இருக்கிற அலைகள்லாம் ஓயராப்புல ஒரு தோற்றம் ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்கிறது அப்படி ஒரு அமைதி ஏற்படுறது ஒரு சின்ன ரூமுக்குள்ளேயோ ஃப்ளாட்டுக்குள்ளையோ பெங்களாக்குள்ளேயோ காருக்குள்ளேயோ ஆஃபீஸ் ரூம்லேயோ இருக்கிற நாம் பீச்சுக்கு போகிறத எதை உணர்றோம்னா அகண்டம்ங்கிறத உணர்கிறோம் ஏன் பீச்சுக்கு போனால் ஏன் ஆனந்தமாக இருக்குது கடற்கரைக்கு போனான்னா அங்கே சுண்டல் கிடைக்கிறது ராட்டனம் அதெல்லாம் இல்லை அந்த அகண்டத்தை பார்த்த உடனே ஆனந்தம் ஆயிடுறது மனசு அகண்ட அனுபவங்கிறதுக்கு ஏங்குற தாபம் நமக்கு இருக்கிறதுனால அந்த அகண்டத்தை அந்த வாஸ்ட்னஸ் பார்த்த உடனே அப்படியே ஒரு ஆனந்தம் ஏற்படுறது எப்படி இருக்கு சமுத்திரம்னா அகண்டமா பிரம்மாண்டமா இருக்கு சரி எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் சொல்ல முடியுமோ நம்ம கண்ணுக்கு தெரியறதே நம்ம கண்ணுக்கு தெரியறதே சமுத்திரத்தோடு உளுண்டுதான் மொத்த சமுதிரத்தை நம்ம பார்க்க முடியாது நம்ம கண்ணுக்கு தெரியற அந்த பகுதியே போயிட்டே இருக்கும் சமுதிரம் போயிட்டே இருக்கும் ரெண்டும் தொடராப்ல இருக்கும் தொடவே தொடாது இந்த பக்கம் போயிண்டே இருக்கும் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் அப்படி அகண்டமா தெரிகிற வஸ்துவோட ஒரு திவலை அப்படி இருக்குன்னா அந்த அகண்ட சமுத்திரம் எப்படி இருக்குமா யார் அறிவார் அதன் அகலமும் நீளமும் ஆகாசம் ஆத்து மாடியிலிருந்து பார்த்தா ஸ்கை தெரியறது ஆகாசம் தெரியறது ஆகாசத்தை பார்த்துட்டேன் தொட்டுட்டேன் உணர்ந்துட்டேன் அதோட அகல நீளம் தெரியும்னு யாராவது சொல்லிட முடியுமா எண்ணில் ஒன்றுமில்லாத வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மேங்கிற அபிராமிப்பட்டார் சொல்ல முடியாது வஸ்து அது இந்த பெருமையை தான் சொல்றார் திருமூலர் பாட்டுலயுமே என்ன சொல்றார் என்னால சொல்ல முடியலங்கிறத சொல்ற பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று என்ன நாமம் என்ன ரூபம் என்ன வஸ்துன்னு சொல்ல முடியாது அப்ப நீ என்ன சொல்ல போற என்னால முடியலேங்கிறத நான் சொல்ல போறேன் அதன் வேறு அறியாமைய விளம்புகின்றேனே பகவான் கிட்ட நாட்டம் ஏற்பட ஏற்பட அவருடைய ஒரு அளவில்லாத கருணைய உணர தலைப்பட தலைப்பட என்ன தோணும்னா நம்ம குறுகிண்டே போய்டும் ராமகிருஷ்ண பரமஹம் சொல்ற ஒரு உதாரணத்தை சித்பவானந்த சொல்றார் கீதா வியாக்கியானத்தில் ஆதிசங்கர் பகவத் பாதால் அவருடைய ஆசிரமத்தில் உக்காண்டிருக்கார் வாசலுக்கு முதுகை காட்டின்னு உள் பக்கம் பார்த்து உட்காண்டிருக்காரான் ஒரு சிஷ்யன் வந்தான் சுவாமின் திரும்பி பார்க்கல யாருப்பா அப்படின்னாரான் நான்தான் அப்படின்னானா உள்ளவா நாரா பேர சொல்லல நான்தான் உள்ள வந்தான் நமஸ்காரம் அண்ணா அது நான்தான் நீ ரொம்ப வாஞ்சையோட சொன்னிய அப்படின்னாரான் இந்த நான் அவ்வளவு நன்னா இருக்க சொல்றதுக்கு அப்படின்னா எனக்கு எப்படி சொல்ல தெரியல சுவாமி என்ன நான் எப்படின்னு சொல்லிக்கிறது நான் சொல்லிட்டேன் அப்படின் அந்த நான் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சது வச்சுக்கோ ஏன் அதையும் ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே நீதான்னு புரிஞ்சுட்டு இந்த நானை அகண்டமாக்கிடும் இல்லைன்னா அந்த நானை யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி குறுகி குறுகி குறுகி குறுகி போய் நான் இல்லாத போயிடுன்னார இதுக்குதான் இத்தனை முயற்சியும் ஞானமணிமால பாட்டு உண்டு குருஜி ஹரிதாஸ் சுவாமிகளோட பாட்டு பகவான தெரிஞ்சுக்கிறதுக்கான மார்க்கத்தை அதுல சொல்ற நான் ஒழிந்து நீயாக வேண்டும் ஐயா நாதாந்த தூயனே வேதாந்த மெய்யனே நீயாக வேண்டும் ஐயா நான் அப்படிங்கிறது நீங்கினால்தானே நீங்கிறது புரியும் இத உணர்த்தறதுக்கு தான் பகவான் மனுஷ உருக்கொண்டு அவதாரம் பண்ணிட்டே இருக்க அங்கங்க ஓடுற குழந்தைய அம்மா ஓடி போய் அரவணைச்சு தன் மடியில வச்சுக்கிறது போல நம்மளை தன்கிட்ட சேர்த்துக்கிறதுக்காக அந்த கருணைக்காகவே எடுத்த அவதாரம் அது இந்த நான் நான்கிறது தான் நமக்கு ரொம்ப நாட்டமுள்ள வார்த்தையாக இருக்குது உபயோகப்படுத்துகிற விஷயமா இருக்குது அதில் தான் கவனம் இருக்குது நான் யார் தெரியுமா என்னை பற்றி தெரியுவான் என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன என்னுடைய படிப்பு என்ன என்னுடைய பதவி என்ன என்னுடைய அந்தஸ்து என்ன எனக்கு இருக்கிற திறமை என்ன அப்படின்னு அந்த நானை முன்னிலைப்படுத்தி தானே வருது அப்பனே நான்கிறது இல்லவே இல்லையேப்பா இதெல்லாம் நீதானே உன் கருணையினாலும் நான் படித்தேன் உன் கருணையினாலும் நான் பதவியில் இருக்கேன் உன் கருணையினாலும் நான் சௌக்கியமா இருக்கேன் உன் கருணையினாலும் நான் நன்னா இருக்கேன் அப்படின்னு அந்த நீங்கிறத முன்னில படுத்தப்படுத்த நான் காணாத விடுறது இல்லையோ சொல்றார் மன ஈஷ ரெண்டு சிறந்துதான் மனுஷன்னு சொல்றார் குருநாதர் இந்த மனசுடைய ஆட்டம் தூக்கலா இருக்கிறத ஈஸ்வர பிரபாவம் ஞாபகம் இருக்கிறது ஈஸ்வர பிரபாவம் எப்ப ஓங்குறதுன்னா மனசு அடங்கும் போது ஓங்குறதுக்கு போனா இன் அவுட் ஒரு போர்டு வச்சிருப்பா அவர் உள்ள வரும்போது இந்த நகர்த்திடுவார் திருப்பி வெளியில போறது என்ன பண்ணுவார் இந்த அவுட் தெரியற நகத்திடுவார் அப்படி மனம்ங்கிறது மறைஞ்சால் ஈஸ்வரன் தெரியவான் ஈஸ்வரன் தெரிஞ்சால் மனசு மறையும் அப்படின்னா அதை நமக்கு மனோலயம் உண்டாகி மனோ நாசம் உண்டதுக்கு இதெல்லாம் தத்துவார்த்தமான விஷயங்கள் நம்மெல்லாம் எங்கே போவோம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு படித்தாலும் நமக்கு புரியவும் புரியாது ஒருவேளை புரிஞ்சுருத்துனா கூட அனுபவத்துக்கு வரவே வராதுங்கிறதுனால நீ ஏன் கஷ்டப்படுற நான் உனக்கு அனுபவத்தினால அதை கொடுத்துடுறேன் அப்படிங்கிறதுக்காக வந்த ஒரு அவதாரம் நம்ம குருநாதன் முதல்ல பாடி நம் குருவாயூரப்பனே குருநாத ரூபனே திருவாயு மலர்ந்தருள வாவான்னு பகவானுடைய பத்து அவதாரங்களை பாடி ஒன்பது அவதாரங்கள்ல மத்சகூர்ம வராக பார்கவ பரசுராம ராம ஸ்ரீகிருஷ்ண கல்கிங்கிற இடத்துல நீங்க கோவில்கள்ல கூட பார்த்திருக்கலாம் சில இடத்துல வந்து அப்படி வாழோட நம்ம மீசிய முறுக்கிண்டு குதிரையில உட்காண்டிருக்காப்புலேதனே கலயசிகரவாழம் யம் பண்றவாள் அழிக்கிறதுக்கு பகவான் அப்படி கல்கியா வர்றார் அப்படின்னு பார்க்கலாம் சில கோவில்கள்ல பார்த்தா அந்த மாதிரி இருக்காது ஹயக்ரீவர் தான் இருப்பார் பரிமுகத்து அண்ணன் ஹயக்ரீவர் இருப்பார் ஹயக்ரீவருடைய தியான ஸ்லோகம் என்ன வருது தேவம் நிர்மல ஸ்பட்டிகாதிவ வித்யா நாம் அயக்ரீவமுஸ்மகேனானந்தமான அயக்ரீவர் தான் பத்தாவதா அவதாரமா சொல்றது உண்டு வைஷ்ணவா கோவில் கோயில பார்க்கலாம் இதை இப்ப கெட்டத அழிக்கிறவர் இல்ல கெட்டவாழ் அழிக்கிறவர் இல்ல கெட்ட குணத்தை கெட்ட தன்மையை மாற்றுவது அதுதான் குருநாதனோட கருண்யாவதாரம் ஞானானந்தராய் ஞானத்தில் கலியை நீக்க நாட்டமுடன் வந்தவனேன்னு இதில் உள்ள தோஷத்தை நம்ம கூடவே பழகி நம்ம கூடவே இருக்கிறாப்புல இருந்து நமக்கே தெரியாமல் நம்மள்ட உள்ள அவகுணங்களை நீக்கி நம்மளை சுத்தமாக ஆக்கி குழந்தை விளையாடிட்டு வந்து அழுக்கோடு வந்து அம்மா நன்னா குடுப்பாட்டி சுத்தமாக்கி மடியில் வச்சு கொஞ்சிறது போல நம்மளை வந்து தன்னோட சேர்த்துக்கிறதுக்காகவே நம்ம மாசுகள்லாம் நீக்கிறதுக்காக நமக்கு தகுதியே வேண்டாம் மறந்து ஒரு தரமாயில் குருநாதா என்று சொன்னால் திறந்து வழி காட்டுவான் திரும்பி வராதிருக்க கண்ண கண்டனையோ மறந்து ஒரு தரமாக குருநாத என்று சொன்னால் ஒரே ஒரு தரமாவது நம்மளை மறந்து சொன்னாலும் சரி ஏதோ மறந்து போய் சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் நாமாவை சொன்ன தட்சணம் அனுகிரகம் பண்ற ஒரு பரம கருணாமூர்த்தி அந்த சுவாமி எப்போ பிறந்தார் தெரியாது எங்க பிறந்தார் சரியா தெரியாது யாரு அம்மா அப்பா துல்லியமா தெரியாது அப்ப எப்படி சரித்திரம் சொல்றது ஒரு சரித்திரம்னு சொன்னா இன்ன மகான் இந்த ஊர்ல பறந்தார் இத்தனாவது வருஷம் பறந்தார் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் என்னென்ன மாதிரி பண்ணினார் அப்படின்னா ஒரு சரித்திரம்னு வரும் கிவா ஜெகநாதன் வாக்கு வீச பெரிய தமிழ் கடல் அவர் மகா மேத பெரிய ஆன்மீக பேரறிஞரும் கூட நம்ம குருநாதர் ரொம்ப பக்தி உள்ளவர் வடகுமரை அப்பண்ணா சுவாமிகளுடைய சிஷ்யர் அவர் முருகப்பெருமான்ட ரொம்ப பக்தி உண்டு ஸ்லேட அப்படியே விளையாடும் அவர் வாக்கில் அவர் ஒரு சமயம் சொன்னார் சுவாமியுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு நிறைய பேருக்கு இப்பவுமே எல்லாருக்கும் இருக்க அதனால தான் சுவாமி சரித்திரம்னோட எல்லாரும் ஆசையாக ஓடி வரா உள்ளூர்லேருந்து வெளியூர்லேருந்து எல்லாம் கூட ஒரு ஆசை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சுவாமி இல்லையா இப்போ அவர் காலத்திலேயும் எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருந்திருக்கும் கொஞ்சம் ஆராய்ச்சி மனப்பான் உள்ளவா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவா நல்ல தீர்க்கமாக ஆலோசனை பண்ணுறவா விட்டுவிட மாட்டாள அதுக்காக கலைமகள் பத்திரிகையில் இப்போ ஆசிரியராக இருந்தார் நிறைய வேலைகள் அதுக்கு நடுவில் தப்ப உன போய் ரெண்டு மூணு நாளாவது இருந்து சுவாமிகிட்டே இந்த தெரிஞ்சுன்னு வந்துவிடணும்னு வந்துட்டார் யார் வந்தாலும் எதுக்கு வரான்னு தெரியாதுன்னு அவருக்கு வர்றதுக்கு முன்னாடியே இன்னார் வரா இத்தனை இலை போட்டு வைக்கணும் சொல்றவராச்சே அவர் அகால நேரத்தில் கூட இத்தனை பேர் வரான்னு சொல்லிடுவார் அவருக்கு தெரியாத சர்வக் மூர்த்தி உனக்கு தெரியாத மாதிரி தான் இருப்பார் அப்படியே இருந்தார் தபவனத்தில் இருக்கிற பாத பூஜை எல்லாம் எல்லாத்தையும் கலந்துட்டார் கிவாஜமா அப்படி சுவாமி மத்தியான நேரங்களில் சத்சங்கத்துக்கு அப்படி இந்த மோடால உட்கார்றது எல்லாரும் போய் உட்கார்ந்துருவா அது அந்த வாக்குலேருந்து வரக்கூடிய அந்த அமிர்த மொழிகளை கேட்கணும்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் சாதாரணமா ஒரு கேஷுவலா பேசுறதுங்கிறதே கிடையாது சுவாமி எது பேசினாலும் அதுக்குள்ள ஒரு தெய்வீகம் கலந்திருக்கும் எந்த நேரத்துல என்ன வருமோன்னு அப்படி காத்து இருப்பாளாம் ஒரு வாசனை ஊதுவத்தி கட்டு கொண்டு ஒரு அம்மா வச்சா சுவாமி இது ரொம்ப வாசனையா இருக்கும்னா இந்த வாசனை அந்த வாசனைய போக்குமான் சுவாமி கர்ம வாசனை ஜென்ம ஜென்மாவா பண்ற சஞ்சித பிராரப்த ஆகாமின்னு சொல்றோமே இதுக்கெல்லாம் காரணமான மூலமான அந்த கர்ம வாசனை கர்ம பதிவு அதை போய்க்கிடுமா அதுன்னு கேட்டாராம் அப்படின்னா பாக்கியமான என்ன வேணாலும் பண்ணிக்குவோம் சரணாகதி பண்ணி குருக்குற பேர் இருந்தால்தான் வழின்னு அர்த்தம் அப்படி சாதாரணமாக பேசுறதுக்குள்ள ஒரு தத்துவம் இருக்கும் சுவாமிட்ட ஆனால் இவெல்லாம் காத்துருக்கா எல்லாரும் பேசுகிற நேரத்தில் பேச முடியாது சுவாமிகிட்ட யாராவது சரித்திரத்தை பற்றி கேட்டால் குழந்தைங்கள்லாம் சின்ன வயசில் நிறைய விளையாடும் வயசானப்புறம் கேட்டால் எங்கே என்ன விளையாடினாலுன்னு கேட்டால் ஞாபகம் இருக்காது அப்படின்னு தட்டி கழிச்சுடுவார் இன்னும் சில பக்தாள்ட்ட பட்சிகள் ஆகாசத்தில் அப்படி பறக்கும் ஆனால் பறந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன்னா தடயம் கிடைக்காது பெர் ஒத்தொத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பதில் இன்னொருத்தருகிட்ட சொன்னாராம் இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரியாது இல்லைன்னா ஒரு நோட் புக் பேனா வச்சு எழுதி இருந்திருப்பேன் அப்பவே எனக்கு சொல்லிட்டாரு ஆனாலும் இந்த ஜட்ஜு பலராமையாங்கிற பெரியவர் முக்கியவா ஜாமா இந்த மாதிரி சில பேர்லாம் ஒரு ஆர்வத்தில் தாசில்தார் சிவராமகிருஷ்ணயர் வாழ்க்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஏகாந்தான் இருக்கும்போது இந்த விஷயம் இவருக்கு போக வேண்டிய சரி இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கலாம் இவர் கேட்க கேள்வி எல்லாம் பத்திரிகைக்காரர் இல்லையா எல்லாம் நோட் பண்ணி வந்திருக்காரு அங்க கிடைக்கல அவரே கேள்வி பதில் எழுதுவார் கிவாஜமாமாவே கலைமகள் பத்திரிகை அந்த காலத்தில் வரும் அதாவது நம்ம கேட்கிற கேள்விக்கு அவ பதில் சொல்றா அதுக்கு விடையின்னு பேரு அந்த விடை சொல்றவர் அப்படிங்கறதுனால பதில் சொல்றவர் தன் பேருக்கு போனேன் விடையவன் வச்சுப்பார் விடயவன் சொன்னா விடையரும் பெருமான்னு ஒரு அர்த்தம் விடையவன்கிட்டயே இவர் கேள்வி கேட்க முயற்சி பண்ணினார் மூணு நாள் ஆயிடுத்து இவர் கிளம்புறத உத்தரவு வாங்கிட்டார் சுவாமி குறும்புற உத்தரவு கொடுத்தார் கிளம்பி வண்டிக்கு போயிட்டார் திடீர் ஆசிரமத்திலேருந்து ஒருத்தர் சுவாமி கூப்பிடுறாருனா அவர் ஓடி வந்தார் சுவாமி ரெண்டு கையில் மாம்பழத்தை எடுத்துட்டு சிரிச்சுட்டே குழந்தை மாதிரி ஓடி வரான் குருவாயிரம் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சுவாமினார பிரசாதம் அப்படின்னு பழம் கொடுத்தாராம் வாயிண்ட இது நல்ல மாங்கனி கனிஞ்சிருக்கு குருநாதர் சன்னிதானத்துலேருந்து பிரசாதமாக வருது அதை சாப்பிட்டுடுவோம் இது எந்த மரத்தில் எப்போ பூத்துது எப்போ காய்ச்சது எப்போ பழுத்தது இந்த விசாரணை வேண்டாமே கண்ணு முன்னாடி பழம் இருக்குது சாப்பிட்டுடுவோம் அப்படின் சொல்லிட்டு கிட்டக்க வந்து மாம்பழத்தை சாப்பிடணும் மாமரத்தோட வேற தோண்டினா மரம் விழுந்துருக்கும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்ங்கிறா நம்மளே ஹரித்வார் போகிறோம் அப்படி அகண்டமா அந்த கங்கா ஜலத்தை பார்த்தா ஆனந்தமாக இருக்கு ஸ்பட்டிக்க மாதிரி இருக்கு ஜலம் நம்மலாம் திருண்டா கொழா தண்ணியில் குளிச்சுட்டு வருமோ வராதோ கரண்ட் போச்சுன்னா மோட்டர் போட முடியாது இப்படிலாம் கவலைப்பட்டு பக்கெட்டு தண்ணியில் எண்ணி எண்ணி குளிக்கிறவ அங்கே போனால் ஆனந்தமாக ஸ்நானம் பண்ணுறோம் பூமியில் ஸ்பர்ஷிச்சுட்டு வர்ற இடம்ங்கிறதுனால அது விசேஷம் பிரயாக அப்படின்னு ஸ்நானம் பண்ணுறோம் கங்கை எங்கே வந்து வருதுன்னு கேட்டால் புஸ்தகத்திலலாம் படிச்சிருக்கோம் கங்கோத்ரி எத்தனை பேரால போய் அங்கே பார்க்க முடியும் கேள்விப்படுறதோடு சரி இன்னும் சில பேரை மெனைக்கட்டு போவா ஹரித்வார்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல நீங்க மலையிலயே வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு போகும் அப்படி போனோம் அங்க போனா போயிட்டு வந்தவா எழுதுறா ஒரு பசுமாடோட முக்கம் மாதிரி ஒரு கோமுக்கம் மாதிரி ஒன்னு இருக்குமா அதுக்குள்ளே இருந்து கங்கை வருது எப்படி இத்தனை பிரவாகமா இத்தனை வெள்ளமா பிரம்மாண்டமா அடிச்சு தள்ளிண்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வத்தாத ஜீவனிதியா எத்தனையோ வருஷமா வந்துட்டு அது ஒரு கோமுகம்மா போது ஆராய்சி கண்டுபிடிக்க போனவா யாரும் திரும்பினதாவே சரித்திரம் இல்லை காவேரி பார்த்தா தலை காவேரி காட்டுவா இல்லையா அங்கே இருந்து வருது அங்க பூஜை பண்ணுங்க எங்கே வருது யாருக்கு தெரியும் நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய முடியாத விஷயம் மகான்களோட சரித்திரங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட சரித்திரம் வந்து ரெண்டு தேதிக்கு உட்பட்டது மகான்கள் காவி உடுத்தவனை காலம் கடந்தவனைன்னு காலாதீதமானவா மகான்கள் அவளை எதிரையுமே உட்படுத்த முடியாது முதல்லே ஆகாஷம்னு சொன்னோமே ஆகாஷம்ங்கிறது வெட்டவழி பிரம்மாண்டம் உபனிஷத்தில் ஒரு உதாரணம் சொல்றது இல்லையா மகா ஆகாசம் கட ஆகாசம்னு சொல்றது இல்லையா பானை ஒரு கொயவனுடைய வீட்டுல நிறைய பானை பண்ணி வச்சிருக்கான் பானையெல்லாம் நிமித்தி வச்சிருக்கான் அந்த பானை எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு பையனை சொன்னா ஓடி போய் வெட்டி பார்த்துட்டு ஒண்ணுமில்லையே ஏம்பா அதில் ஒன்றும் வஸ்தூ இல்லை வாஸ்தவமா ஒண்ணுமில்லையே இருக்கு என்ன வெட்ட இருக்கு ஒண்ணில்லை ஒரு பக்கம் சரி பக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கு வெட்ட வழி இருக்கு எங்கும் இருக்கு அந்த பானக்குள்ளையும் இருக்கு எங்கும் இருக்கிறது மகா ஆகாசம் பானக்குள்ள இருக்கிறது கட்ட ஆகாசம் இந்த கட்ட ஆகாசம் அப்படிங்கிறது மகா ஆகாசத்தோட சேர்றதுக்கு தடை என்ன தடுக்கிறது என்ன அந்த பானையோட வடிவம் தான் பானை உடஞ்ச உடனே என்ன ஆகும் இந்த ஆகாசம் அந்த ஆகாசத்தோடு சேர்ந்துடும் சொல்லலாமான் சொல்ல முடியாது என்னன்னா அந்த இடத்துல அதுவாக அப்படியே இருக்குதான் பதில் சுவாமியோட ஆராதனை பத்திரிகைல போடுவா அருத்ரா பௌர்ணமி என்று அதுவாகவே ஆனார் அப்படிதான் சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது நமக்கு ஒரு காட்சி கொடுக்கறதுக்கு நாம வழிபடுறதுக்கு ஒரு தியானம் மூலம் குருர் ரூபம்னு ஒரு ரூபம் வேணும் பூஜா மூலம் குரு பாதம்னு ஒரு திருவடி வேணும் மந்திரம் மூலம் குருர் வாக்கியம்னு ஒரு வாக்கியம் வேணும் மோட்சம் மூலமாகிய குரு கிருப்பைங்கிறத நமக்கு காட்டணுங்கிறதுக்காக எடுத்த வடிவமே தவிர எஸ் சாந்தர் ஆதிமத்தியம் நஹிகரணம் நாம கோத்திரம் ந சூத்திரம் ஒன்னும் சொல்ல முடியாதுங்கிற நோ ஜாத்தியர் நைவ வருணோ ந புருஷோ நோ நபுன்சோ நச்ச அது ஆண் அல்ல பெண் அல்ல அலி அல்ல நாக்காரம் நோவிகாரம் இன்னும் வடிவம் கிடையாது மாறுபாடு கிடையாது நகி கரச்சரணம் கரச்சரணாதி அவயவங்கள் கூட கல்பனை அதுக்கும் அப்பாற்பட்டது நாம கோத்திரம் சூத்திரம் சகஜ சமரசமா இருக்கிற சத்குருன்னு போய் முடிகிறது அந்தப் அந்த பிரம்ம வஸ்து பாரதியார் சொல்லும்போது அவரும் நம்ம குருநாதபதி தான் சொல்றார் குள்ளச்சாமி பாட்டில் ஞாயிற்று சங்கிலியால் அளக்கலாமோ ஞான குரு புகழினை நாம் வகுக்கலாமோ ஆயிரம் நூல் கூறிடனும் முடிவுராதாம் ஐயனவன் புகழை நான் சுருங்க சொல்வேண்ண சூரிய பகவானை இன்ச்சு டேப்பினாலும் அழக ட்ரை பண்ற மாதிரி சாமியை பற்றி சொல்றதுங்கிறது ஆனாலும் சின்ன குழந்தைகள்கிட்ட அப்படி பேச்சுவாக்களை சுவாமி அகஸ்மாத்தா சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வச்சு திரட்டிதான் ஒரு சரித்திரம்னு ஒரு ரூபம் பண்ணிருக்காது அதை அப்படித்தான் சொல்லணும் இது இன்னும் தமாஷை என்னன்னா யாராவது ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சுட்டு வந்து சுவாமி சுவாமி இது சரியான அப்படியே வச்சுக்கலாமே கன்ஃபர்மேஷனே கிடைக்காது அது அப்படியே வச்சுப்போமே எப்படி தீர்மானம் பண்றது ரமண மகரிஷிகளோட சரித்திரத்தை ஒருத்தர் எழுதினாராம் அது ப்ரூஃப் பாக்குறதுக்கு ரமண பகவான்கிட்டே அனுப்பிச்சுட்டார் அதை எங்கயோ ஒரு பிரெஸ்ல பிரிண்ட் பண்ணி உங்க சரித்திரம் சரியா இருக்கான்னு பாருங்க நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வேற இருக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் அவருக்கே அனுப்பிச்சுட்டார் மலையாளத்தில் எழுதின சரித்திரம் அது அதெல்லாம் மதுரையில் அவர் இருந்தார் அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்குன்னு ஒரே தப்பு தப்பா அபத்தமான சரித்திரம் இவர் கண்ணாடி போட்டு நம்ம ஸ்ரத்தையா ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கார் பார்த்துட்டு குஞ்சு சுவாமியும் ஒரு சிஷியார் மலையாளிவர் அவர்கிட்ட கொடுத்தார் இதை அந்த அட்ரஸ் கமிச்சிருக்கோம் ப்ரூஃப் பார்த்தாச்சு இவர் மலையாளிங்கிறதுனால மலையாளத்தை ஒரு எழுத்து பார்த்தா ஒரு குஷி சுபாஷை இல்லையா அதனால அப்படி படித்தார் கொதிச்சு போயிட்டார் சின்ன வயசுல ஆத்தப்பட்டு ஓடி வந்த சுவாமியை போய் கல்யாணம் குழந்தை இருக்குன்னு என்னென்னமோ தத்துப்பதுன்னு எழுதியிருக்கானே இதையும் இவர் ப்ரூஃப் பார்த்துட்டு பொ அப்ப இது மட்டும் மெய்யோ என்ன அழகான தபோனத்தை வெளியிட அந்த காலத்தில் சிவராமகிருஷ்ணர் தான் எழுதியிருக்காரு ஜனக்க மகாராஜா ஒரு சமயம் ராஜ்யம் எல்லாம் போயிடுது செல்வம் எல்லாம் போயிடுது உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை பசி கடுமையான பசி பிச்சு எடுக்கிறார் போய் ஒருத்தரும் உபகாரம் பண்றவா இல்லை ஏதாவது தானியம் கிடைச்சா கூட எங்கேயாவது ஒரு பானையை வச்சு காட்டுல போய் விறகெல்லாம் சுள்ளி எல்லாம் வச்சு கல்லாம் வச்சு நெருப்பு உண்டாக்கி சமைச்சுக்கலாங்கிற அளவுக்கு போயிடுத்து அரண்மனையில் எப்படி எல்லாம் இருந்தோம் தங்கத்தட்டல சாப்பிட்டு வேலை வேலைக்கு ஆகாரம் இப்படி இப்படியும் நம்ம நிலைமை இப்படி பிரார்த்தம் இப்படி கொண்டு விட்டு அப்படின்னு நொந்துக்கிற யாரோ இறக்கப்பட்டு கொஞ்சம் அரிசி கொடுத்தா அப்புறம் இங்கே ஒரு கொசவண்டை கெஞ்சி ஒரு பானையை வாங்கிட்டார் சமைக்கிறது கூட தெம்பு இல்லை உடம்புல இங்கே ஒரு நதியில் ஜலம் இருந்தது கொஞ்சம் ஜலத்தை குடித்தார் மூஞ்சியெல்லாம் அலம்பிண்டு கல்லெல்லாம் வச்சு சுள்ளியெல்லாம் போட்டு சிக்கி முக்கி கல்லைனால நெருப்பு உண்டாக்கி பிராணம் போயிடுது அதுக்குள்ள ஒரு வழியாக அந்த பானை ஜலத்தை விட்டு இந்த அரிசியை போட்டார் ஏன்னா கேஸ் எடுப்பான்னு நிமிஷமாக ஆரத்துக்கு ரொம்ப ஆனத்துக்கு அப்புறம் கொதிக்கிறது தயிர் கிடையாது மோறு கிடையாது சாம்பார் கிடையாது ரசம் கிடையாது ஒன்றும் கிடையாது இன்னைக்கு இதை தான் ஜாப்பிடணுங்கிற நிலமை அதை அடுத்து அப்படி வச்சுண்டார் இதுவாவது கிடச்சதேன்னு தோணிச்சு தன் விதியை நொந்துண்டார் அப்போ தள்ளி ரெண்டு காலமாடு சண்டை போட்டுருக்கு உன்னோட ஒன்று கொம்பனால டமாரும் டமாரனு மோஜின்ண்டு சண்டை போட்டுன்னு அப்படியே போடாதோ துமு துமு துமுன்னு இவர் நோக்கி வந்துருத்தோம் நம்மள எங்க மெதுச்சிட போகிறது ஏன்னு நகர்ந்துட்டார் ஓடின வேகத்தில் பானையை ஒரு தட்டு தட்டி சாதத்தல்ல மெதிச்சுட்டே போயிடுச்சு அவருக்கு அழுது வந்துடுச்சு இதை திருங்கிறது கூட நமக்கு வழி இல்லையேன்னு என்ன சொன்னாராம் அந்த துக்கம் தாங்க முடியாமல் கண்ணை திறந்த பார்த்தாரு அத்தனையும் சொப்பனோ அரண்மனை இல்லை கட்டில பருந்துட்டு இருக்கார் ஒன்றும் இல்லை நமக்கும் கனவு வரது எவ்வளோ தத்ரூபமாக தானே இருக்குது அப்படியே அந்த சிந்தனையோடைய கார்த்தால் சபைக்கு வந்தாராம் அங்க உள்ள புலவர்கள்லாம் பார்த்து பண்டிதெல்லாம் இருக்கா இல்லையோ எல்லாரையும் பார்த்து இது நிஜமா அது நிஜமான கேள்வியே தான் ஒண்ணு சொல்லல இது நான் அது நான் என்னன்னு கேட்கறது பொண்ணு புரியலையே ராஜா ட்ய என்ன குழப்பிறாலேன்னு கேட்க முடியுமா பயம் எல்லாரும் திரு திரு முழிக்கிறான் அப்போ அஷ்டாவக் ரிஷி வரார் எட்டு வளசல் இருக்குமா அவருக்கு உள்ள வர்றார் அவரை பார்த்தவொன்னே எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்கிறான் காலை இழுத்துண்டு இழுத்துன்னு இழுத்துண்டு கோணெல்லாம் மூஞ்சி வச்சு நிறைய பரிகாசம் பண்றான் எதுக்கும் வந்தீர் இவருக்கு ஏதோ சந்தேகம்னு தெரிஞ்சேன் நிவர்த்தி பண்றதுக்கா வந்தேன் போற லட்சணம் நடக்கிறதுக்கே வழி இல்லை அப்படின்னு நினைக்க சிரிக்கிறான் சிரிச்சு அடங்குற மட்டும் காத்து சிரிச்சு முடிஞ்சவன இவர் பயங்கரமா சிரிச்சார் ராஜா கேட்டார் அவங்களை பார்த்து சிரிச்சு தப்புதான் ஆனாலும் ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க கொஞ்சம் குருபியா இருக்க சிரிச்சுட்டா நீங்க எதுக்கு சிரிச்சேன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு இத்தனை முட்டாள்களை வச்சு எப்படி ராஜ்யபாரம் பண்றேன்னு புரியல அதுக்கா சிரிச்சேன் நேரம் கம்முன் ஆயிட்டான் கேள்வி கேளு நேரம் அது உண்மையா இது உண்மையா நானா அது எப்படியோ அப்படியோ இதுவும் நேரம் எனக்கு புரியல ஏன் ஆனா கேள்வி ஒழுங்கா சொல்லு நேரம் அவர்கிட்ட படியில இவரட பழிக்கல உடனே கனவு நான் சொன்ன உடனே நமஸ்காரம் பண்ணி நானும் என்ன சிஷனா ஏத்துக்கோங்க எனக்கு என்ன தட்சணை கொடுப்ப பிரம்ம வித்திய சொல்லி தரணும் இல்லையா எனக்குட்சண உடனே மந்திரி கூட்ட கஜா நான் பிரம்மஞ்சானம் கிடைச்சதா கிடைக்கல இதை நான் என்ன பண்ண போறேன் முடிஞ்சா உன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ண இது வேண்டாம் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணு எங்களோட சரணாவிதி பண்ணுன்னா பண்ணிட்டேன் இதத்தான் ராமகிருஷ்ண பரமம்சர் கிரீஷ் சந்திர கோஷ்ட சொன்னார் அவருக்கு அதுக்கு அர்த்தம் புரியல இப்போ இவர் பேசாம இருக்கார் ஒண்ணு சொல்லல ராஜாவும் அப்படின்னு நின்று தட்டு தட்டு தட்டா ஒரே ஸ்வரணமயமா இருக்க ஒரு ஏழை பிராமணன் அவனோட பிள்ளையோட வரா மகாராஜா என் குழந்தைக்கு பூனல் போடணும் வசதி இல்லை உங்களால முடிஞ்சு ஏதாவது உபகாரம் பண்ண இடிச்சி மாதிரி இருக்கார் பதிலே இல்லை தரேன் தர மாட்டேன் வெளியில போ எடுத்துக்கோ ஏதாவது சொல்லணும் அப்படியே நிற்கிறார் ரொம்ப நேரம் கெஞ்சினான் சுத்தி இருக்கிற வேலை பார்க்கிற ஏன் இப்படி ஆயிட்டாரு இந்த கோணல் ரிஷி வந்தாலும் வந்தார் ராஜா இப்படி ஆயிட்டாரு பத்திர அவன் பார்த்தான் தட்டு தட்டா இவ்வளவு தங்கம் வச்சுட்டு ஒரு ஏழை பிராமணன் குழந்தைக்கு பூனல் போடணுங்கிறேன் இதுக்கு உபகாரமண்டலையே நீ எல்லாம் ஒரு ராஜாவான் கண்ணாப்பினான்னு திட்டினான் உடனே சேனாதிபதி மந்திரி எல்லாம் இருக்கா அவள் சட்டுன்னு வாழ்ல கை வச்சுட்டார் ராஜா ஒரு உத்தரவு கொடுக்க வேண்டியதான் அந்த ஆளை சீவிப்படணும்னே ஆனால் ராஜா கிட்டேந்து உத்தரவே வரல பேசாமல் இருக்கார் உடனே அட்டாவுக்கர் ரிஷி கேட்டார் இவ்வளவு பணம் வச்சுருக்கியோ இல்லையோ அவன் கேட்குறானே கொடுத்தா என்ன அப்படின்னார் எடுத்து கொடுக்கிறதுக்கு அனுபவ ஜான குருவத்தவர் யாரு கொடுக்க முடியும் அன்பருக்கு அன்படி பாட்டுல சுவாமியை பத்தி ரொம்ப அழகான பாட்டு ऊटू वार मुदयडी ऊरार अरियारडी ऊटू वार अमुदयडी ऊरार अरियारडी उद्धार स्वभाव नडी यन के लिए उद्धार स्वभाव नडी यन के लिए सद्गुरु नाथनडी நமக்கே தெரியாது எந்த நேரத்தில் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நமக்கு ஆச்சுன்னு தெரியாது பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் என்னைக்கும் குருநாதன்கிட்டவே இருக்கணும் அவற்றை பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது ஒன்றுதான் உங்கள் சரணார விந்தத்துக்கிட்டையே என்னை வச்சுக்கோங்கிறது வேறு ஒன்றும் பண்ண எந்த சாதனையும் பண்ண முடியாது குருநாதன் நம்மளத எதிர்பார்க்கவும் இல்லை அடிக்கடி நான் பிரபச்சனத்துல சொல்லுவேன் அத கணபதி சொன்ன விஷயம்தான் கேட்டாராம் நீங்க கடுமையான சாதனைகள் தபஸ் எல்லாம் பண்ணிருக்கீர்கள் சுவாமி உங்க சரித்திரத்தை பத்தி எல்லாம் கேட்டா ரொம்ப பிரமிப்பா ஆச்சரியமா இருக்கு எத்தனையோ வருஷ கணக்கா அன்னாகாரம் இல்லாமல் பனி குகைகள்ல கடுமையா தபஸ் பண்ணிருக்கீர்கள்னு கேள்விப்பட்டா சிலிருக்கிறது பத்து நிமிஷம் சேர்ந்தாப்புல ஒரு இடத்த உட்கார முடியல மனசு ஒரு ஒரு நிலைப்பட மாட்டேங்கிறது எந்த சாதனையும் பண்ண முடியல யோகம் பண்றதுக்கு உடம்பு ஒத்துழைக்கல யாகங்கள்லாம் தபஸ் பண்றதுக்கு மனசுல ஒரு நிலைப்பாடு மனசு அளபாயது ஒரு தெளிவில்லாத வாழ்க்கைக்கு எங்களுக்கு எல்லாம் என்ன கத்தின் சாமி சொன்னாரா ஒரு தாயார் வீடு விடா மாவரை இட்லி மாவரச்சு குழந்தை காப்பாத்தினா குழந்தைகளை மாவரைக்க விடுவோ அப்படின்னா சேயாக நீ சென்றால் தாயாக வந்துடுவரணாக தவிர வேற ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்ல சுவாமி ஸ்தூலமா அவர் இருக்கும்பொழுது அவரை பார்த்து அனுபவிச்சவா அவரோட அனுபவம் தனி ராமர் காலத்தில் நம்ம இருந்துட்டோமான் ராமானு சொல்றதுக்கு நம்ம உரிமை இல்லையா ராமாயணம் படிக்கிறதுக்கு உரிமை இல்லையா ராமச்சரித்திரத்தை பேசறதுக்கோ ராமர் மேல பஜனை பண்றதுக்கோ உரிமை இல்லையான்னு அப்படி அந்த காலத்துல இருந்து பார்த்தவா சந்தேகம் இல்லாத இல்லைன்னு சொல்லிட முடியாது மனுஷ வடிவத்துல பகவான் பிரத்யட்சமா நடமாடின போது பார்த்தவா பழகினவா பாக்யசாலிகள் அதுல எத்தனையோ பேருக்கு அவரை பகவான் புரிஞ்சுக்க விடாதபடி அவரையே பண்ணிட்டார் கிருஷ்ணர் யசோதைய மறைச்சாப்பல மறைச்சு சதாசி வீர சொன்னார் ப்டி ஒரு பரிவுராஜகனா மனம் போன போக்கு சக்தி நிபாதம் ஏற்பட்டு கிளம்பி போயிட்டு இருந்தேன் சிதம்பரத்துக்கு நடந்து போனேன் தபோவனம்னு ஒன்னு இருக்குன்னு ஞானானந்த சுவாமி இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது இந்த சக்தி நிபாதம்ங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையில என்னைக்கு ஏற்படுறதோ அந்த கணம் தெரியாது யாருக்கும் அது ஏற்பட்ட உடனே அடுத்த நிமிஷம் நம்மளோட லௌகீக வாழ்க்கை வாழவே முடியாதான் அடுத்த கஷணம் பகவானே கத்தின்னு அவரை பார்க்கிற மட்டும் ஓயாமல் கிளம்பிடுவோங்கிறார் அந்த சக்தி நிபாதமே முருகன் சொல்ற அருகே வித்தகா ஞான சக்தி நிபாதா வெற்றி வேலாயுத பெறுவானேங்கிறார் முருகனோட கிருப்பை வேணுமா அதுக்கு அந்த சக்தி நிபாதம் ஏற்படுறதுக்கு அது வரையில் கதையெல்லாம் கேட்போம் நிறைய வேதாந்த லெக்சர்ஸ் கேட்போம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்போம் ஒண்ணும் மாறாது அப்படியே இருந்துட்டுதான் இருக்கும் ஆனா ஒன்னும் வேஸ்ட் இல்ல உள்ள ஸ்டோர் ஆயிட்டு இருக்கேன் இந்த சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருப்பேன் கீழே ஜலம் இருந்தது காக்கா ஒரு ஒரு கல்லாக கொண்டு போட்டு போட்டு ஜலத்தை மேலே வர வச்சு குடிச்சிதுன்னு நாம கலந்துக்கிற ஒரு சத்சங்கமும் ஒரு ஒரு பிரபஞ்சனம் கேட்கறதும் ஒரு ஒரு பஜனை பூஜையும் ஒரு கல்லு ஜலம் எங்கேயோ கீழே இருக்க ஆனால் ஒரு நாள் மேலே வரும் ஜலம் நிச்சயம் சாப்பிடுவோம் அது ஒன்றும் அவநம்பிக்கைக்கு இடமில்லை ஆனால் அந்த சக்தி நிபாதம்னு ஏற்பாடுறவா பொறுத்துன்னு மாட்டா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி வஸ்திரத்தில் நெருப்பு பிடிச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னாரா பகவானை பார்க்கறதுக்கு எப்படி ஒரு தீவிரம் இருக்கணும்னு கேட்டான் அவத்தன் வஸ்திரத்தை நெருப்பு பிடிச்சா என்ன பண்ணுவேன் அப்படி அந்த மாதிரி இருக்கணும்னு தானான் அதனால இப்போதான் கீழே பிடிச்சிருக்குன்னு என்ன திகதுக்குன்னு எரிவீட்டு மீன் வேடிக்கையாக பார்ப்பேன் தலை திரிக்க ஓட மாட்டியோ அந்த மாதிரி ஒரு வேகம் இருக்கணும் அதுதான் சக்தி நிபாதம் அது ஏற்பட்டு நான் போயின்ட்டு இருக்கேன் சிதம்பரத்துக்கு ஒரு போர்டு பார்த்தேன் ஞானானந்த தப்பாகனோம்னு சரியா சுவாமிகள் யாராவது அறுப்பா போயிருக்கும் ஆசிரமம் மாதிரி இருக்கேன் உள்ள நுழைஞ்சு விட்டேன் அவரை பார்த்தேன் அவரோட பெருமையும் அவர் எந்த மடத்தில் சன்னியாசம் வாங்கிட்டு எந்த சங்கர பரம்பரையா அத்வைத்த பார்த்தேன் வெறும் தர்சனம் அந்த கண்ணு அப்படி சுண்டு இழுத்துடுச்சு ஆற துயரங்களும் அழக சுந்த மேல் ஆல சுந்தர மே ஆட சுந்தர மேந்தர பூரா உன் மிச்ச பூரந்த எனக்குரிய பாடர் கூட இல்லாத கதர் வஸ்திரம் மோட்டா காடா கதர் வஸ்திரம் ஒரு பூன் போட்ட ருத்ராசம் கிடையாது துளசி மாலை கிடையாது நக முழுக்குன்னு பிள்ளையார் மாதிரி இருக்கும் அந்த வடிவத்தில் மனசு பறிகொடுக்காதவா யார் இருக்க முடியும் ஒரு தினம் நொச்சி ஒரு வெங்கட்ராமன் நாட்டை பேசிட்டு இருந்தேன் ராமகிருஷ்ண பிரதமசர் சரித்திரம் ஒரு வாரம் சொன்னேன் இந்த நாங்கள் கதைக்கு வந்திருந்தார் அப்போ அவரோட தாபம் சொன்னேன் ராமகிருஷ்ண விவேகானந்த லிட்ரேச்சர் மாதிரிலாம் குருநாதருக்கு உண்டாகல ஏதோ ஒரு சில புஸ்தகங்கள் இருக்கு பக்தான அனுபவங்களை பூட்டி பூட்டி வச்சுக்கிறா ஒத்தனை சொல்ல மாட்டேங்கிறா புஸ்தகமாக ரொம்ப வெளியில் வரல ஞான ஒழியில் அந்த காலத்தில் வந்ததெல்லாம் சேர்த்து கூட ஒரு புஸ்தகமாக வெளியிடலாம்னு எண்ணம் இருக்குது அதை செயலாக்கிறதுக்கு நமக்கு சூழ்நிலை இல்லை முயற்சி எடுக்க மாட்டேங்கிறா ரமணாசிரமம் உள்பட எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் இங்கிலீஷில் ஒரு பத்து புஸ்தகம் தமிழில் ஒரு பத்து புஸ்தகம் அவா வா குருநாத்தாவை பற்றி இருக்குது நம்ம சுவாமி ஒன்றும் சாமானியப்பட்ட வரல ஆனால் ஒன்றும் புஸ்தகம் ரொம்ப வரல சத்குரு ஞானானந்தான் இங்கிலீஷில் ஒரு புக்கு பாரதிய போட்டது அது சுவாமி சித்தியான சந்தர்ப்பத்தில் சுவாமி யோகி ராம்சூரத் குமார் பிரேரணையினால அவரே ப்ரூஃப் செக் பண்ணி வெளியில வந்த புத்தகம் அதுக்கப்புறம் ஞானந்தர் இப்போ ஒரு புத்தகம் போட்டிருக்கா ஞானந்தன்ல ஞான அனுபவம்னு நாமாஜி ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு அப்புறம் குரு பண்ணு சுவாமி அபிஷித்தானந்தா பிரெஞ்சில் எழுதி இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் ஆகி தமிழ்ல ஞானானந்தான்னு ஒரு புக்கு வந்தது அதுவும் இந்த தமிழ் புஸ்தகம் இப்ப அவுட் ஆஃப் பிரிண்ட் கிடையாது ஜாஸ்தி புஸ்தகங்கள் இல்லைனால சுவாமி திருவுருவம் நிறைய பேர்ட்டு இருந்தாலும் இன்னைக்கு பஜன மேளா எங்கா பார்த்தாலும் குருநாதர பாடாத பஜன கோஷ்டே கிடையாது அவர் நாமாவளி சொல்லாதவாழே கிடையாது ஒரு பகூதரை சொல்லவே எனக்கு அவரை பத்தி ஒன்னும் தெரியாது சார் ஆனா மந்தஸ்மீத் முகாம் சொல்லி ஞானந்தான் பாடினா சௌக்கியமா இருப்பேன்னு ஒருத்தர் சொன்னார் அதுக்கு சௌக்கியமா தான் இருப்பான் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த நாமவுக்கு அந்த சக்தி உண்டு சுவாமி சொல்ல மாதிரி இங்கேயும் வேணும் அங்கையும் வேணும் இல்லையா சுவாமி இகுலோகத்துக்கும் உண்டு பரலோகத்துக்கும் உண்டு அப்படிப்பட்ட சுவாமி ஆனால் ரொம்ப லிட்ரேச்சர் இல்லைன்னு வருத்தப்பட்டேன் அதுக்கு அவர் ரொம்ப அழகாக பதில் சொன்னார் என்னத்துக்கு சுவாமி லிட்ரேச்சர்லாம் வருத்தப்படிச்சு மண்டையை ஒடிச்சுன்னு தெரிஞ்சுப்பானேன் சுவாமியோட ஃபோட்டோ போகிறதான்னு என்ன அழகான வார்த்தை அந்த முகமண்டலம் அதை பார்த்தாலே யாரும் நின்றுடுவா அப்படியே ஆற்றுக்கு ஏதாவது இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுற ஆள்லாம் வந்தால் கூட இந்த சாமி யாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கார் அவர் ஃபோட்டோ கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போகிறான் நம்ம என்ன வரப்பத்தி சொல்லி புரிய போறது வரும் முகம் அப்படி சுவாமிகள் சதாசிவர் முகத்தை பார்த்து நான் என்ன மறந்துட்டேன் போக வேண்டிய தேவையில்லை இவர் தான் நடராஜர் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் அங்க இருந்து இருக்கிறத எனக்கு இவர் மனுஷ வடிவத்துல நடமாடுற பகவான்னு தெரிஞ்சிட்டேன் அது என்னைக்கு எனக்கு தீர்மானமா தெரிஞ்சுதோ அன்னைக்கு என்னை ஏற்காட்டுக்கு விரட்டி விட்டாரு இருக்க விடல சித்தி ஆரத்துக்கு சில நாட்கள் முன்னாடி தான் வரவழிச்சார் அதனால அவரும் தன் ரகசியத்தை காட்டுக்கிறது விருப்பம் உள்ளவர் இல்லைன்னு அவதார லீல நடக்காது ரகசியத்தை காட்டினா அவதார லீல நடக்காது அப்ப சுவாமி எப்ப பறந்தார்னு தெரிகிறேங்கிறாலே தை கிருத்திகளை அவதாரம் பண்ணினான்னு நம்ம ஜெயந்தி கொண்டாடுறோமே மங்களாபரியில பறந்தார் சரித்திரம் அப்படி இருக்க சுவாமி எதிர்க்கையே நித்தியம் பாடுவா மங்களூத்தேங்கோபாஜ்ஜியம் ஜோதிம் வந்தே ஜுரும் நான அஷ்டகம் ஆர்ல சுப்பிரபாதம் மங்களா புரிசம்புத்தி ஜகன்மிரஜாலே சிவரத்னகிரி யோகசுதராஜஹம் இதெல்லாம் சுவாமி காலத்திலேயே சுவாமி எதிர்க்கையே பாடப்பட்டது சுவாமி ஒண்ணும் அப்செக்ஷன் கொடுக்கலையே அப்படின்னா கிரமண மகரிஷிகள் சொன்ன பதில் தான் எல்லாமே பொய்யின்னு பாக்குறவாளுக்கு அது உண்மையா இது உண்மையாங்கிறப்பல சுவாமியுடைய தாத்பரியம் என்ன ஏதோ ஒரு கணக்குல நீ குருவை ஸ்மரிக்கிறீர்கள் அது போற யார் எப்படி எடுத்துன்னு வந்தாலும் அது நிஜம்னு சொல்றதும் அப்படிதான் ஒரு தை கிருத்திக ஜெயந்தி உற்சவத்துக்கு மும்பையில அப்போ பக்த விஜயம் பிரவச்சனம் நடந்திருக்கு அரிதாஸ்கிரி சுவாமியோட குருஜியோடது அங்க இருந்து இவர் பிளைட்ல வந்துட்டார் ஜெயந்திக்கு கலந்துக்கணும்னு சுவாமி கேட்டாராம் ஏன்னா பிரவச்சனம் ஆயிட்டு இல்ல சுவாமி ஜெயந்தியில கலந்து வந்தேன் என்ன தைகிருத்தம் யாருக்கு தெரியும் திருவண்ணாமலையில் அருணகிர விழால கலந்துக்குடி முருகதாசர் சொன்னார் நூத்தம்பது வயசான ஞானானந்த சுவாமியோட அடுத்தது பேச போறாரு சுவாமி உடனே பேச ஆரம்பிக்கிறது ஆமா சுவாமி பிறந்த போது பக்கத்துல இருந்த முருகதாசர் அப்படித்தான் சொன்னார் யாருக்கு தெரியும் உடனே குருஜி கேட்கிறார் சுவாமி ஜெயந்தி தானே சொல்றான் பல் சொன்னாரான் தை முருகனுக்கு உகந்த அது ஒரு அம்மாவுக்கு அப்படி சொப்பனமாச்சு நான் பண்ணினா சுவாமி ஆமோதிச்சுடுச்சும் அவ்வளவுதான் எந்த திதி அவரது எந்த நட்சத்திரம் அவரது ராமர்னா புனர்பூசம் கிருஷ்ணன்னா ரோஹிணி நவமி திதி அஷ்டமி திதினு சொல்றோம் அந்த அவதாரத்துக்கு தானே அது மகாவிஷ்ணு கிட்ட போய் உமக்கு என்னைக்கு ஜெயந்தின் கிட்ட என்ன சொல்லுவார் அவர் நவமி கொண்டாட கொண்டாடிக்கும் அஷ்டமி கொண்டாடிக்கும் துவாதசி கொண்டாடிக்கும் எல்லா திதியும் அவரது தான் அந்த பூர்ண பிரம்மம் தானே இது அப்படின்னா இதுக்கு இன்னதுன்னு சுட்டி காட்டவே முடியாத சமாச்சாரம் தை கிருத்திகில் உதித்தவா என்னை திருத்தி அமைக்க வந்தவா மங்கள புரிதனில் தோன்றியவா பனியும் ஹரிதாசனை கருள் செய்யவான் மனத்துவித்தவனை பாட்டு அதெல்லாம் சுவாமி எதற்கேயே பாடினது ராகவேந்திர சுவாமிகளோட சரித்திரத்தையும் இப்படி ஒரு வினோத சம்பவம் உண்டு மூணு ஜோசியால் வந்து ராகவேந்திர சுவாமியோட ஜாதகத்தை பார்த்தாலாம் ஒருத்தர் சொன்னாராம் இவர் நூறு வயசு இருப்பார் இன்னொரு ஜோசியர் முன்னூறு வயசு இருப்பாரு ஜோசியர் அறுநூறு வயசு இருப்பார் சிஷ்யாள்லாம் பேசிக்கிறானா ஒத்தனங்காது ஒழுங்கா பார்க்க தெரியல பேரு மூணு பேரும் ஒன்னா உட்கார்ந்துருக்கான் ஒன்னு தான் ஒரு ஒரு விதமா சொன்னான் ஒரு ஜாதகம் தானே கொடுத்தோம் தப்பு தப்பா பார்க்கிறாளே ஏதோ ஒண்ணுதானே சரியா இருக்க முடியும் சுவாமிகள் சிஷ்யாவை மூணு பேரும் சரியா சொல்லிருக்கா சம்பாவனை பண்ணி அனுப்ப எப்படி சரியா இருக்கும் இந்த சரீரத்துக்கு வயசு நூறு நான் எழுதின கிரந்தங்கள் வடிவத்தில் நான் முந்நூறு வருஷம் இருப்பேன் சமாதிக்குள்ள அறுநூறு வருஷம் இருப்பேன் மூணும் சரி நேரம் விஷயத்துல என்னத்த நம்ம இது திதி இது ஜெயந்தி இது ஆராதனை சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம் என்னைக்கு ஆராதனை கொண்டாடினாலும் சரி என்னைக்கு ஜெயந்தி கொண்டாடினாலும் சரி ஆராதனைக்கு என்ன போடுறோம் பேரு குரு ஸ்மரண ஆராதனை வைபவம் அப்படின்னா குருவை ஸ்மரிக்கணும் அதுக்கு இது ஒரு வியாஜம் ஜெயந்தியோ ஆராதனையோ பஜனையோ பிரவச்சனமோ ஒரு காரணமே தவிர சிந்தனை எப்படி இருக்கணும் குருநாதன் இருக்கணும் இந்த பிரவச்சன்கிறது என்ன லீலா சரித்திரம்தான் ஷிர்டி பாபாவுக்கு சரித்திரம் என்ன லீலா சரித்திரம் தான் சாயு சச்சரித்திரம்னு பாராயணம் பண்றா அவர் விஷயத்தையும் அவர் எங்க பிறந்தார் யாருக்கு பிறந்தார் என்ன டேட் ஆஃப் பர்த் ஒன்னும் கிடையாது அவர்கிட்ட போய் உங்க ஜெயந்தி கொண்டாடணுமே இன்னி கொண்டாடுறதுன்னு கேட்டா ராமநோமி இன்னைக்கு வச்சுக்கோ ஜெயந்தி அப்படி வச்சுக்கோ முடியும் நம்மளை மாதிரி மனுஷா முடியாது இல்லையா அவ பிரம்மஸ்வரூபம் ராமநவமி அன்னைக்குதான் இன்னைக்கும் ஷிரி பாபாவோட ஜெயந்தின்னு பண்றான் அன்னைக்குதான் கொண்டாடுறா விஜயதசமி அன்னைக்கு தன் ஆராதனை அமைச்சின்றார் அவர் இன்னதுன்னு சொல்ல முடியாது கண்டோபா கோவிலில் மகல்சா பற்றி அவரை பதினாறு வயசு பையனா பார்த்தார்னு தான் கதைய ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி எங்க இருந்தார் பதினாறு வயசு பையனாகவே பலனூறு வருஷம் இருந்தாரா தெரியாது ஞானேஸ்வர் மகாராஜ் சமாதி ஆயிட்டார் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் இருபத்தோரு வயசு பையனாக சமாதியானார் முந்நூறு வருஷம் கழிச்சு சமாதி கல்லை பார்த்த ஏகநாதருக்கு முந்நூறு வயசு க வருஷத்துக்கு அப்புறமும் இருபத்தோரு வயசு பையனாகவே காட்சி கொடுத்தார் அப்படின்னா மூப்பே இல்லை உப்பு இல்லை பிணி இல்லை நிற ஜர கிடையாது காலம் கிடையாது அப்படின்னுட்டால் அவளுக்கு எதிரியும் அடக்க முடியாது இப்போ லீலா சரித்திரம் இந்த லீலா சரித்திரம் சொல்லும் பொழுது மனசு வந்து குருநாதர் தப்பி நடந்து வருது பேசுறது சித்தலிங்க மடத்தில் அந்த க கணத்து ஜலத்தை கொட்ட சொல்லி மழை பொழிய இப்படி லீலைகள்லாம் இருக்கு அந்த லீலைகள் சொல்றது மூலமாக கீர்த்தனங்கள் பாடுறது மூலமாக நம்ம சிந்தனை பூரா அவர்கிட்டையே ஐக்கியம் அதுதான் தியானம் பிரபனத்துக்கு லீலாத்தியானம்னு பேருண்டு படிக்கிறதுக்கு லீலாத்தியானம்னு பேர் கண்ணை மூடிண்டு குருநாதர் வந்து ஒரு தாமர புஷ்பத்தகத்தையே ஆகாஷத்தில் இருந்துண்டு அப்படி இப்படி உட்காண்டிருக்காரு ஜம்மனை அப்படி சிரிச்சண்டு வட்ட வடிவமான ஒரு திருமுகத்தோட நெத்தி நிறைய திருநீரோட அப்படியே தியானம் பண்ண முடியாது அதில் சிக்கலே இருக்கு சில பேருக்கு விபூதி இட்டுண்டா பிடிக்கும் சில பேருக்கு ஒத்த இட்டுண்டா பிடிக்கும் தெரியாது இல்லையோ ஒருத்தரை பார்க்க அவர் வந்து பத்திரிக்கை என்ன போட்டிருக்கேள் அடுத்த வருஷம் இந்த ஒத்த இட்டுண்டா மாதிரி போடுங்க அவளுக்கு என்ன அபிப்பிராயமோ அது சுவாமிக்கு இருக்கிறதா சைவாவை பார்த்தா நல்லா விபூதி இட்டுனா மாதிரி போடுங்களேன் அப்படிம்பா ஒரு ஆம்படையா முண்டாடிக்குள்ள இது விஷயமாவே ஒரு சர்ச்சை வந்துதான் ஒரு சமயம் சுவாமிக்கு வந்து சைவம் தான் பிடிக்கும் வைஷ்ணவம் தான் பிடிக்கும் அவளுக்கு உள்ள சர்ச்சை மத்த சுவாமிகள் நீங்க ஒரு தீர்மானத்தை கொண்டுலாம் அவ விபூதி இட்டுப்பா இல்ல கோபிட்டுப்பா இல்ல ஸ்ரீசூர்ணம் விட்டுப்பா இவர் விபூதி விட்டுப்பார் ஸ்ரீசூர்ணமும் விட்டுப்பார் சிவச்சோட மட்டுமே எடுப்பாரு மட்டுமே சொல்லவே முடியாது இவா ரெண்டு பேரும் தபவனும் போனா சுவாமி மரத்தடியில அப்படி திரும்பி நின்று இவா விழுந்த நமஸ்காரம் பண்ணினா இந்த கேள்வி கேட்கணும் பெருசா விஷ்ணு பெருசா சைவம் பெருசா வைஷ்ணவன் பெருசானு கேட்கணும்னு இன்னும் கேள்வி கேட்கல சுவாமி நமஸ்காரம் பண்றா சுவாமி விட திரும்பினார் நெத்தியில நன்னா ஏழுமலையான் மாதிரி நாமம் பெருசா நாமம் உடனே மாமிக்கு ஒரு சந்தோஷம் நினைச்சிட்டு நாராயணம் பட்டையா விபூதி என்ன வேணாலும் எந்த கணக்குக்கும் உட்படுத்தவே முடியாத சமாச்சாரம் அப்பராக்கிருத்தமான சரீரம் ராமாஜி சொல்லுவார் ஒரு நேரத்தில் தங்க நிறமா இருப்பார் ஒரு நேரத்தில் ரோஜாப்பூ நிறத்தில் இருப்பார் ஒரு நேரம் சக்கச்சவன்னு இருப்பார் ஒரு நேரம் சாதாரண ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கிற ஒரு ஷேடோட இருப்பார் கண்டா பிடிக்க முடியாது இது மாதிரி நிறைய பக்தா எழுதின அனுபவங்களும் இருக்கு அப்படின்னா ரூப்பு நகி ரங்கு நகி வர்ண நகி சாயா நிராகார நிர்குணகி துகி ரகுராயான்னு கபீர்தாசர் பாடுறார் உன்ன இன்னதுன்னு ராமாயணான சொல்ல முடியலையேங்கிறார் அந்த பிரம்மம் தானே இது ஒரு ராஜாவா இருந்தாலும் போகியா இருக்கணும்னு இல்லை ஒரு ராஜா வந்து தார்மீகமாக இருக்க முடியும் ஒரு உத்தம புத்திரன் எப்படி இருக்கணுமோ ஒரு உத்தம பதி எப்படி இருக்கணுமோ ஒரு உத்தம சகோதரன் எப்படி இருக்கணுமோ ஒரு உத்தம பிரஜ எப்படி இருக்கணுமோ ஒரு உத்தம சிஷ்யன் எப்படி இருக்கணுமோ இப்படி எல்லாம் கலந்த ஒரு வடிவமா எந்த பக்கத்திலேருந்து பார்த்தாலும் குத்தம் சொல்ல முடியாது தர்மாத்மாவா ராமன் இல்லையா ஒரு லீலா அவதாரமா எப்பேற்பட்ட லீல வேணுமானாலும் ஒரு அவதாரம் பண்ண முடியும்னு காட்டின அவதாரம் பால லீலையா ஓகே சண்டையா உண்டு ராஜதந்திரமா உண்டு கீதோபதேசமா உண்டு ஒரு அவதாரம் என்ன பண்ணாது எல்லாம் பண்ண அப்படின்னு காட்டினது அப்படி ஒரு அவதாரம் இல்லையா வைதிக தர்மம் அப்படியே நலிஞ்சு போன பொழுது துர்மார்களை உண்டாகி ஜனங்களை குழப்புன்னு குழப்பி ஆச்சாரியாள அவதாரம் பகவத் பாத அவதார காலத்துல வேதம் சொன்னபடி நடந்தால் போரும் பகவான்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அவர் தேவையில்லைன்னு சொன்ன மீமாசக மதம் இருந்தது பகவானும் கிடையாது வேதமும் கிடையாது அப்படி சொன்ன ஒரு கூட்டம் இருந்தது சார்பாக இருந்தது சிவன் தான் ஒஸ்தி விஷ்ணு கிடையவே கிடையாதுங்கிற சைவம் விஷ்ணுதான் ஒஸ்தி சிவனே கிடையாது அப்படிங்கிற வைஷ்ணவம் அப்புறம் நரபலி கொடுக்கற காப்பாளிக்க மதம் அப்புறம் சக்தி வழிபாட கோரமான அறுவருப்பான முறையில் பண்ற பாமாச்சாரம் இத்தனை இந்த மாதிரி எழுபத்தி ரெண்டு மார்க்கங்கள் ஜனங்களை குழப்பத்துக்கு அதெல்லாம் திருப்பியும் சம்ஸ்தாபனம் பண்ணி நம்ம தர்மத்துக்கு உயிர் கொடுத்து இன்னைக்கு நாமெல்லாம் சனாதன தர்மத்தை சேர்ந்தவா இந்துக்கள் வேதம் நாம சங்கீர்த்தனம் பாகவதம் ராமாயணம் சொல்றோமேன்னா அது காரணம் ஆதிசங்கர் பகவத் பாத இல்லையா அப்படி பகவான் அந்த நேரத்தில் அப்படி அவதாரம் பண்ணினார் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு எந்த காலகட்டத்துல தேவையோ அந்த காலகட்டத்தில் அவதாரம் பண்றார் பகவான் கீதையாலையும் ஞானியத்து ஆத்ம மேமதம்கிறார் கிருஷ்ணன் எந்த ஒரு ஞானிய பார்த்தாலும் அந்த ஞானி நான் தான் நீ தெரிஞ்சுக்கோங்க பகவானுடைய வாக்க அத்தனை ஞானிகளும் கிருஷ்ண சுரூபமே கிருஷ்ணன் இல்லாமல் ஞானி இல்லை ஞானிங்கிறது கிருஷ்ணனை தவிர வேற இல்லை அதே பகவான் ஆங்கிலேய நாகரீகம் உள்ள வந்து ஒரு பக்கம் நாஸ்திரிகவாதம் ஒரு பக்கம் பாரதிய கலாச்சாரம் என்ன கொலை போய் வேற மதத்தை பின்பற்றுறது ஒரு பெருமையா நினைச்சுண்டு வேஷ்டட்டிக்கிறது அவமானம் நெத்தி கட்டுக்கிறது அவமானம் அப்படிலாம் நினச்சிட்டு அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு கடவுளே கிடையாதுன்னு நான் தீர்க்கமாக பேசிகிட்டு இருந்த காலத்தில் பகவானுக்கு உருவம் உண்டு ஒரு கோஷ்டி உருவம் இல்லையான்னு ஒரு கோஷ்டி கிறிஸ்டியானிட்டியும் ஹிந்துவிசமும் கலந்து ஒரு ஒரு ரிலிஜன் இருந்த காலத்தில் ராமகிருஷ்ண பிரமஸ் அவதாரம் பண்ணினார் பண்ணி பகவான பிரேம பக்தினால் அடையலாம் ரொம்ப சடங்கு சம்பிரதாயம்னா ரொம்ப போட்டு குழப்பிக்காத அம்மா அம்மாவே ஒரு குழந்தை கூப்பிடுமோ அப்படி கூப்பிடு அனுராக பக்தி அதே நேரம் போட்டு கொடுத்த எந்த சம்பிரதாயத்தையும் சந்தியாவதம் பண்றதை நிறுத்தலாம்னு கேட்டா என்னைக்கு பகவன் சொன்ன உடனே சரீர பிரஜை உனக்கு போறதோ அன்னைக்கு சந்தியாவந்தனம் உன்ன மட்டும் போய்ட யார் யாருக்கு எப்படி யுக்தமா முடியுமோ அப்படி எல்லாம் பதில் கொடுத்து மெத்த படிச்ச நரேந்திரர் மாதிரி உள்ளவா வித்யாசாகர் மாதிரி உள்ளவா கேசவச்சந்திரசேன் மாதிரி உள்ளவா எல்லாம் படிப்பறிவில்லாத அந்த மகான் முன்னாடி சரணாகதி பண்ணினாங்கிறது சரித்திரம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி மகாபரிவா அவதாரம் பண்ணி நம்ம வைத்திக தர்மம்ங்கிறது திருப்பியும் மண்ணோடு மண்ணா போக வேண்டிய ஒரு தருணம் வந்து பாடசாலைகள்லாம் இழுத்து மூடிண்டு பிராமணெல்லாம் வேதம் வேண்டாம் எல்லாம் காது நான் கேட்டிருக்கேன் பாத்தியார் ஆத்துக்கு வந்து சொல்லுவார் அந்த காலத்தில் இந்த கஷ்டம் நம்மளோட போயிட்டு போய் இந்த நாலணா எட்டணா தட்சணை கொடுமை நம்ம குழந்தையான இங்கிலீஷ் படிப்பு படிச்சு நன்னா இருக்கட்டும் அப்படி சொன்ன காலம் உண்டு இன்னைக்கு ஏ வைத்திய காலனா எவ்வளோ நன்னா இருக்கான்னு இப்போ இதுக்காகவே நூறு வருஷம் உழைச்ச ஒரு ஸ்வரூபம் நம்ம பார்த்தோம் காலத்தில் நம்ம சத்குருநாதர் எப்படின்னா நீ ஒண்ணும் மெனக்கிடாத நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் இருந்த இடத்துலேருந்து குருநாதர் நாம வச்சுன்னா போறோம் இருக்கிற இடத்துல பாத பூஜை பண்ணா போறோம் முடிஞ்சபோது தபகோணம் போனா போறோம் நாம தேவ ஒரு பாட்டு சொல்றார் पंडरी सी जाई ये कबेड़ी तू पंडरी सी जाई ये, ये, ये कवे तू पंड सी जाई ये कबे मग तू अवगा तू अवगा ஜோ ஜன்மீகரசு பண்டிசி கரி தூ सुकम சுகம் सुकम சுகம் வேணும்னு வாழ்க்கை कष्ट पड़रेले சுகத்தோட மொத்த வடிவம் ஒரு இடத்துல இருக்க இடத்தை காட்டுறேன் ஒரு தினம் ஒரே ஒரு தினம் வந்து பாருங்க பண்டரிசி ஜாயி ஏக்க வேலை ஏன் ஒரு தினம் வரணும் சொல்றேன் அப்புறம் அவன் விட மாட்டான்பா கூட்டிக்கு ஒரு தினம் தப்பவன நிலமையேதான் ஒரு தினம் தப்போனு போயிட்டா ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு போனோம்னோ ஒரு சுவாமிகள் இருக்கிற சன்னிதானத்துக்கு போனோம்னா ஒரு கோவிலுக்கு போன மாதிரியே தோணவே தோனாது நம்ம எங்க வரணுமோ அங்க வந்துட்டோம்னு தோணும் நம்ம இடத்துக்கு மாச மாஹரே பண்டறிங்கிற மாதிரி நம்ம இடத்துக்கு நம்ம கடைசியா அங்க வரணுமோ அங்க வந்துட்டோம் இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்னு தோணி போயிடும் அப்புறம் என்னன்னா திருப்பி திருப்பி திருப்பி வரா மாதிரி அந்த கருணையை காட்டுறதுக்காக வந்த அவதார் பகவான் இப்படி நடந்து வந்துருந்தாரா சுவாமி எதிர்க்க ஒரு பக்தரும் அவருடைய மனைவியும் வரா சுவாமியை பார்த்தோடனே நமஸ்காரம் பண்ணா சுவாமி இப்படி குனிஞ்சு பார்த்தார் அங்கே ஒரு மூங்கில் துண்டம் ஒன்று கிடக்கு அது மூங்கில் கழு எடுத்து எதுக்கோ பயன்படுத்தியிருக்கா அதோடைய அந்த பாட்டமில் ஒரு சமமாக இல்லாமல் இப்படி கிராஸாக இருக்கும் முடிகிற இடத்துல அது பயன்படாதுன்னு அதுக்கு எதுக்கு வேலை செஞ்சாலோ அவள் என்ன பண்ணிட்டா அதை கட் பண்ணி தூக்கி போட்டான் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு மூங்கில் ஷீல்டு மேலே ஓப்பன் ஆகிருக்கு இவ்வளோ இருக்கும் அது ஒன்றுத்துக்கும் எதுக்கும் பயன்படாது தூக்கி போட்டான் சுவாமி குனிஞ்சு அதை எடுத்து நமஸ்காரம் பண்ண பக்தர்கிட்ட கொடுத்து இதை நம்ம பயனுள்ளதாக பண்ணுவோமா என்னந்த பயன் பண்றது இதை அவ யோஜனை பண்றா சுவாமி சொல்றார் அந்த காலியாக உள்ள இடத்துல மண்ணை ரொப்பி ஒரு பக்கமாக வச்சுட்டா அதில் ஊது கொளுத்தி வைக்கலாம் ஸ்டாண்டு மாதிரி பயன்படும் அந்த பக்தர் அழுதுன்னு சொல்கிறார் இது மாதிரிதான் நான் பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தேன் பிரயோஜனம் சத்குருநாதா எங்களை நீ ஆட்கொண்டாய் சத்குருநாதான்னு ஒரு பாட்டு அந்த கருணையை நினைச்சு நினைச்சு நினைச்சு அழருது அவ்வளவுதான் வேற ஒண்ணு நம்மளால பக்தி பண்ணிட முடியாது இன்னொரு சமயமும் வாசல்ல சுவாமி நின்னு இருக்கிறத ஒரு பக்தி எங்களை மாதிரி பிரயோஜனம் இல்லாத வாழ வச்சு கட்டி மேய்க்கிறேன் உங்களோட ஆத்ம லாபம் தந்தது என் கொண்டது உன் தன்னை சங்கரா யாருக்கலோ சதுரர்னு கேட்டார மாணிக்க நான் என்ன உனக்கு கொடுத்துட்டு லாயக்கே இல்லாத என்ன குடுத்துட்டு அதுக்கு பைசா ஒன்ன வாங்குட்டேன் திருப்பி இந்த டிரான்சாக்ஷனை நம்ம ரெண்டு பேரில் யார் புத்திசாலி பார்த்துக்கோ சங்கரா உனக்கு ஒன்றுமே தெரியலேங்க போலாநாத் ஒன்றும் தெரியாதவன் எங்கிட்ட ஏமாந்து பேட்டியே அந்த மில் இன்பம் நான் பெற்றேன் ஒன்றை நான் அடைஞ்சதுனால எல்லையில்லாத சச்சிதானந்தத்தை அடைஞ்சுட்டேன் யாது நீ பெற்றாய் என்ன என்ன அடைஞ்சு உனக்கு என்ன லாபம் அப்படி கேட்கற ஒரு அம்மா சுவாமி சிரிச்சிண்ட இந்த அகரம் கிராமத்துக்கு காத்தால ஒத்தந்தனும் ஒரு கோணி எடுத்துன்னு இப்படி போவான் பார்த்துருக்கியோ பார்த்துருக்கேன் நம்ம கேட்ட கேள்வி என்ன அவர் சொல்ற பதில் என்ன எப்படி போவான் காத்தால அவன் குப்பை பொறுக்கிறவன் தானே சுவாமி எப்படி போவான் ஒரு சோகமா போவான் அவன் திரும்பி இப்படி போம்போ பார்த்துருக்கியோ அவன் பார்த்துருக்கேன் எப்படி போவான் மூட்டை நிறைய குப்பை சத்தையெல்லாம் எடுத்துட்டு சந்தோஷமா போவான் ஏன் அதை கொண்டு போய் திருக்கோவில் இருக்கிற போட்டா ஏதாவது காசு கிடைக்கும் இவன் அந்த குப்பையெல்லாம் எடுத்துடுறானே அந்த ஊருக்காரங்களுக்கு சந்தோஷம் ஆமா அவன் சந்தோஷம் தானே குப்பை எல்லாம் போயி எடுத்தோ சாமி சிரிச்சுடே அது மாதிரி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இங்க வந்துருன்னா மற்றவாளுக்கும் சிரமம் இல்லை சுவாமிக்கு சந்தோஷம் நேரம் தன்னோட குப்பை பொறுக்கிறனோட ஒப்பிடுறார் பகவான் என்னன்னா நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சுட்டியா அன்னைக்கு நீ எங்கிட்ட வந்துடும் ஒன்ன பிரயோஜனமா நான் பண்ணிவிடறேன் உன்ன அதனால எந்த சம்பிரதாயத்துக்கும் உட்படாதவர் அவர் எல்லா சம்பிரதாயங்களும் அவருக்குள்ள அடக்கம் அவரை இப்படிப்பட்டவரானு கேட்க முடியாது ஞானந்த பிராமணராசார் பிராமணன் எதை தெரிஞ்சுக்கணுமோ அது அவர் சரித்திரம் சொல்றது வெங்கோப கனப்பாடிகள் இந்த சரித்திரத்தின் படி பார்த்தா அது ஒரு அழகுதானே அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் விளங்கும் ஜோதி பிழம்பதோர் உருவமாகி கச்சியை பசிவாசி யார் சொல்ல முடியாது இருக்கிற எல்லா உருவமும் எதுவோ எந்த உருவமும் இல்லாததா எது அதுவோ அருவமும் உருவமாகி ஒரு ஒரு கால நேரத்துக்கு உட்பட்டதா சொல்ல முடியாது அதுக்கு அப்பாற்பட்டது அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமமாய் விளங்கும் ஜோதி பிழம்பதோர் உருவமாகி அந்த பரபிரம்மமான ஜோதிய ஒரு வடிவம் எடுத்து கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு ஆங்கே உதித்தனன் உலகம் பிரம்மம் சுப்பிரமணியமா ஒரு அவதாரம் எடுத்திருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எங்க இருந்தது எப்ப இல்ல அது எப்பவுமே இருக்கு அதனால் சுவாமி பார்த்தா எந்த காலத்துலையோ நடந்த சுவாமி சொல்லுவார் அது அபிஷித்தானந்தா புஸ்தகத்தில் அவர் அவருடைய வியூ எழுதியிருக்கார் என்னென்னா சுவாமி ஐநூறு வருஷம் எழுநூறு வருஷம் ஆயிரம் வருஷம்னா வாபா சொல்கிறான் அவரை பார்த்தா எழுபது வயசாக சொல்ல முடியல வயசானவர்னு நல்லா தெரியறது ஆனால் எப்படி இருக்கார் பிரிஸ்காக இருக்கார் ஒரு சுருக்கம் இல்லை முகத்தில் நல்லா ஒரு ஷைனிங் ஆப்பிள் மாதிரி இருக்கார் அப்புறம் ஒரு சீடி கிடைக்கிறது ஞானானந்த மண்டலியில் கிடைக்கும் நீங்க பார்க்கலாம் முடிஞ்சா நாங்கள் நாலு நாளைக்கு வைக்க ஏற்பாடு பண்றோம் எல்லாரும் அம்சம் ஆத்துல வாங்கி வச்சுன்னு பார்க்கணும் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வருவார் நம்மளால அவரோட நடக்க முடியாது கட்டச்சவரு மேலே ஏறி நடப்பார்னு சொல்லுவா சுவாமிய அப்படின்னா ஒரு அறுபது எழுபது வயசுக்காரக்குண்டான ஒரு வைசான தன்மையும் அவர்கிட்ட இல்ல கழட்டுத்தன்மையே இல்லை விருத்தா சிஷ்யா குரு ரியுவான்னு தக்ஷாமூர்த்தி அஷ்டகத்துல சொல்ற மாதிரி வைசானவர் போல தோற்றம் அடிக்கக்கூடிய குழந்தை அது உதித்தனன்னு சொன்னது போல இவர் உதித்தாருங்கிறதே சரி தை கிருத்திக ஜெயந்திய பத்தியும் இன்னொரு விஷயமும் உண்டு ஒருத்தர் கேட்டார் சுவாமி எப்ப பிறந்தது அப்படின்னார் சுவாமி பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை ஓ கேட்கக்கூடாது மாதிரி கேள்வினா நம்மள மாதிரி மனுஷால் தான் பிறந்ததுங்கலாம் மகான்கிட்ட அப்படி சொல்லக்கூடாது அவதாரம்னு சொல்லணும் அதனால புரிஞ்சுனவர் கேட்டார் சுவாமி எப்போ அவதரிச்சதுன்னார் அவதரணம்னா மேலேந்து கீழே இறங்கறது சுவாமி இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை என்ன நீங்கள் எப்படி போட்டாலும் கு குறுக்க விழுந்து விட்டார் பேச முடியல சுவாமியே பதில் சொல்கிறார் சுவாமி ஒரு திரு முருகன் அங்கே உதித்தனன் உலகம் சுப்பிரமணியம் அவதாரம் அணித்து உதிச்சது அப்படின்னா என்ன அர்த்தம் உதிச்சது அப்படின்னா உதிச்சதுங்கிறோம் மறைஞ்சதுங்கிறோம் உதிக்கிறதா இல்ல மறைகிறதா ரெண்டும் இல்லை நம்ம பார்வையில இருக்கும் போது உதிச்சது மறைஞ்ச உடனே அப்ப வேற கண்ட்ரில உதிச்சிருக்குமோ இல்லையோ அப்ப குருநாதர் எங்கும் இருக்கார் எப்பவும் இருக்கார் யார் எங்க உள்ள முருகி பிரார்த்தனை பண்றாலும் அவளுக்கு இன்னைக்கும் தரிசனம் உண்டு இன்னைக்கும் அனுகிரகம் உண்டு சந்தேகமே கிடையாது அனுபவத்தில் பார்க்கலாம் ஒண்ணு சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயமும் கிடையாது சரித்திரத்தை மெனக்கட்டு எழுதினவாளுடைய அனுபவத்தின்படி மங்களாபுரியில அவதாரம் அண்ணினார் கர்நாடக தேசம் பரமபாக்யம் அது சுவாமியுடைய பரம ரெண்டு அஷ்டோத்திரம் இருக்கு சுவாமி சர்வ அஷ்டோத்திரம் சர்வலோக குருபியோனமா சொல்றோம் இன்னொரு பழைய அஷ்டோத்திரம் உண்டு அது வந்து சுவாமியுடைய சரித்திரமே அதில் வரும் அது சத்குரு ஸ்ரீ ஞானானந்தாய் என கர்நாடக தேச அவதாராப்திரே அந்த கர்நாடக தேசத்தில் அவதாரம் பண்ணினார் குருநாதர் அந்த தேசத்துக்கு ஒரு பெருமை வெங்கட்ராம சாஸ்திரிகள்னு ஒரு பெரியவர் இருந்தார் லலிதானந்தநாதர்னு அவருக்கு சாக்த தீக்ஷா நாமம் அவரோட குரு வந்து ஷியாமந்தர் அப்படிங்கிற ஒரு அம்பாளு உபாசகர் அவருக்கு குரு வந்து சாட்சாத்து ராமகிருஷ்ண பரமஹம்சரே அந்த வெங்கட்ராம சாஸ்திரிகள் வந்து ஒரு பத்து வருஷம் இருக்கலாம் அவருக்கு அம்பாள் சரணத்தை அடைஞ்சு அப்போவே அவருக்கு தொண் தொண்ணூத்தி ரெண்டோ தொண்ணூற்றி வயசு அவருடைய பரமகுரு வந்து பரமஹம்சரே அவர் நம்ம குருநாதர் நேரம் தரிசனம் பண்ணினவர் இல்லை குருநாதர் திவ்ய திருமேனியோடு இருந்தபோது தப்போ வண்ணத்துக்கு அவர் வரல மகாபரி பாட்டை கைகிறி இருந்தார் சுவாமிகள் சித்தியானதுக்கு அப்புறம் அதிர்ஷ்டான கும்பாபிஷேகத்துக்கும் என்பதுதான் அவர் அழைச்சிருந்தார் அங்கே உள்ள அந்த சண்டிஹோமங்கள்லாம் பண்ணுறதுக்காக தன் சிஷ்யாளோடு வந்தார் வந்தவர் தபோவனம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டார் நித்தியம் அவர் எந்த மேரு வச்சு பூஜை பண்ணுவாரோ அந்த மேருவை கொண்டு வரல பாதி ராத்திரி இப்ப இந்த க்ஷணம் நான் மெட்ராஸ் போயாகணும் அவர் ஆட்சி நான் சொல்றா இப்ப ஒன்னும் வசதி கிடையாது இரண்டாவது நாளைக்கு ஹோமம் ஆரம்பிச்சாகணும் நாங்க யாரையாவது விட்டு கொண்டு வர சொல்றோம்னா அப்படியெல்லாம் கொண்டு வரப்படாது நானே தான் எடுத்துன்னு வரணுங்கிறார் இந்த கஷணமே போனா நாளைக்கு அடுத்தால பூஜை விட்டு போயிடுங்கிறார் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி காத்தால ஏதாவது பண்ணிக்கலாமாமா நீங்க இப்ப விசிராந்தி பண்ணிக்கோங்க அப்படின்னா அவர் தூக்கம் தபோவனத்துல நவராத்திரி மண்டபத்துலேயும் ரொம்ப படுத்துட்டு இருக்கார் யாரோ தொட்டு எழுப்புறா அவர் சொல்றார் அத்தனை வருஷம் நான் பூஜை பண்ணிட்டு இருந்த பரதேவதையான அம்பாள் ஞானானந்த ஸ்வரூபத்தில் காட்சி கொடுத்தாங்கிற அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போல குருநாதிரையே அம்பாளா உணர்ந்துட்டார் இது அவருக்கு மட்டும் அனுபவமானா ராமகிருஷ்ணா அடுத்து புஸ்தங்கள் ஸ்தோத்திர புத்தகங்கள்லாம் பார்த்தா அண்ணான்னு போட்டிருக்கோம் பார்த்துட்டு பேர் நீங்க அண்ணா சுப்பிரமணியர்னு பெரிய மகான் அம்பாள் உபாசகர் பரமஹம்சர்கிட்ட ராமகிருஷ்ணா பரமஹம்சர்ட்ட பெயர்பட்ட பக்தி உள்ளவர் அவரோட அனுபவத்தை அவர் எழுதுறார் பழைய ஒரு தபமான மலர்ல இருக்குது மந்தஸ்மித முகாம் போஜம் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் முத முதல்ல குருநாதர் தரிசனம் பண்ணின பொழுது நான் உபாசனை பண்ணிட்டு இருக்கிற லலிதா பரமேஸ்வரியே அங்கே உட்கார்ந்துருக்கிறத நான் உணர்ந்தேன் யார் எந்த இஷ்ட தேவத்தையை பார்க்கிறாளோ எந்த மூர்த்தியை நினைக்கிறாளோ அந்த ஸ்வரூபமாக தெய்வம் எல்லாம் எனக்கு தேவானி ஒருவனேன்னு அத்தனை ரூபமாக காட்சி கொடுத்த சுவாமி இந்த லலிதானந்தநாதருங்கிற வெங்கடராம சாஸ்திரிகள் ஞானானந்த சகசரநாமம்னு ஒன்று எழுதியிருக்கார் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு துல்லியமா ரொம்ப அழகா இருக்கு சுவாமியுடைய மகிமைகள் சுவாமியுடைய சரித்திரம் ரொம்ப விஸ்தாரமா எழுதிருக்க அவர் சித்தி அடைகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுது அப்போ பேசின்னு இருக்கிறதே நீங்க பார்த்ததே இல்லையேங்கிறாலே இது எப்படி எழுதினேள் இதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு அப்படி கிடைச்சதுன்னு தெரியாது ஏதோ அவரையே நினைச்சுட்டு ஒரு டிரான்ஸ் மாதிரி ஒரு நிலையில இருக்கிறத இதெல்லாம் வந்தது படிச்சு பார்த்த உடனே எனக்கே ஆச்சரியமா இருந்தது நான் தான் இதுனேனான்னு தெரியல ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கலியுகத்தில் சீக்கிரமா அனுகிரகம் ஒரு சுவாமி உண்டு அது ஞானந்த சுவாமின்னு என்ன அனுபவம்னு சொன்னார் என்னோட அனுபவம்னு சொன்னார் என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலவர் என்னோட அனுபவம்ன்னு அதனால இந்த சரித்திரத்தில் உள்ள தகவல்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு மங்களாபுரி அவதாரம் மன்னினார் வெங்கோபு பிறந்தார் எல்லாம் அந்த சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படியே தர்வார் பக்கத்துல மங்களாபுரிங்கிற கிராமம் அந்த கிராமத்துல குருநாதர் அவதாரம் நம்ம இப்ப மேங்களூர்னு சொல்றோமே அதுக்கு இப்ப ஊர் ட்ரெயின் பார்த்தோம்னா மங்களாபுரி எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் மாத்திட்டான் அது ட்ரெயினை பார்க்கும்போதுன்னா சுவாமி ஞாபகம் வந்துடும் நமக்கு மங்களா மங்களூர்னு பேரு மங்களாபுரின்னு வச்சுட்டான் புஸ்தகத்தில் உள்ள விஷயமா பார்த்தா தார்வாரர் பக்கத்துல மங்களாபுரிங்கிற கிராமத்துல அவதாரம் பண்ணினார் அப்படிங்கறது போட்டிருக்கு வேங்கோப கனபாடிகள் அப்படிங்கிற ஒரு வேத வித் வேத விற்பன்னர் ஒரு வேங்கோபுரோத்யாத்மனஹா அப்படின்னு ஞானானந்த சாசரராமன் லலிதானந்தன் எல்லா விஷயங்களும் வேதாந்த விஷயமா அனுஷ்டானம் எத குரு தெரிஞ்சுடாரோ எதை அபியாசத்தை கொண்டு வந்தாரோ அதை வாழ்க்கையில பண்ணி காட்டி அப்படி உதாரண புருஷனா இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு மகாத்மா அவருடைய சகதர்மினி பேரும் ரொம்ப அழகா இருக்கு சக்குபாய்ங்கிற பேர் பாண்டங்க பக்த இல்லையாவள் சக்குபாய் சரித்திரம் சொல்றதுல எனக்கு சுவாமியோட அம்மாவோட பேர் ஞாபகம் வந்துடும் ஞான என்ப வழியில மங்களாபுரியின் செல்வனடி மங்கை சக்குவின் அன்பான மைந்த நடின்னு ஒரு கும்மி பாட்டே இருக்கு ஆனா சுவாமி காலத்திலே பாடப்பட்ட பாட்டு அவளுக்கு முதல்ல ஒரு பிள்ளை இருந்திருக்கார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த குழந்தை உண்டாயிருக்கு உடுப்பி சுப்பிரமணியம் அடத்து உடுப்பி சுப்பிரமணியா கோவில் இருக்கும் இல்லையோ உடுப்பிக்கிட்டக்க கொக்கே சுப்பிரமணியான்னு உண்டு அங்கே முருகப்பெருமான் திபுஜங்களோட இருக்க ரெண்டு கையோட ரொம்ப அழகான உருவம் சர்பரூபமா நாகசுப்பிரமணியராமும் அவரை கும்பிடுறது உண்டு அவரை பிரார்த்தனா பண்ணின பிறகு சுவாமி பிறந்தார் அப்படின்னு தகவல் உண்டு சுவாமே தன் சரித்திரத்தை சில பக்திருவாய் மலர்ந்தபடி பார்த்தால் சுவாமி உதிச்சாருங்கிறதே சரி இவாளுக்கும் வெங்கோப கணவாடிகளுக்கும் சக்குபாய்க்கும் சுவாமி கடைச்சார் ஒரு வனத்தில் சுவாமி குழந்தையா இருந்தது அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா பக்த விஜயத்தனா நாம தேவர் அயோனுஜரா பிறந்திருக்கார் கடைச்சா கபீர்தாசர் அவர் அப்பாவுக்கு கடைச்சார் சாங்கு தேவ குழந்த ரூபமாக அப்படியே தான் அவதாரம் பண்ணினார் யார் வயத்திலையும் பிரமாணங்கள் உண்டு ஆண்டால் கடைச்சா துளசி மாணத்தில் யார் வைத்திரியும் இதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டு ஒரு சமயம் தாசில்தார் சிவராமகிருஷ்ணருக்கு உடம்புல அக்கி வந்துடுச்சு சுவாமி பரம கருணை பண்ணி கொஞ்சம் அந்த பிராரப்தம் அனுபவிக்கிறாப்புல விட்டுட்டதுக்கு தான் வாங்கி கொண்டார் பக்தாளுடைய கர்மாவெல்லாம் மகான்கள் வாங்கிப்பா அதனாலேயே மகான்கள்ட்ட போய் நம்ம உபாதியெல்லாம் சொல்லப்படாது இல்லையா ஒரு பலு தூக்க முடியாமல் யாரோ பயின்ற இறக்கப்படுறா பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் வாங்கிப்பா இல்லையா பிராரப்த கர்மா அனுபவிச்சாகணும் யாருங்கிறது தான் கேள்வி அப்படின்னா தப்ப அவா தான் அனுபவிச்சாகணும் வாங்கின கடனை அவாவாதான் திரும்பி கொடுக்கணும் கொடுக்க முடியலன்னு வந்தா நமக்கு இறக்கப்பட்டு ஒருத்தர் கொடுக்குறாள் இல்லையோ அது மாதிரி மகான்கள் வாங்கினுடுறா சாரதாதேவியோ சொல்றா கிரிஷந்திர கோஷ் மாதிரி உள்ளவாள் எல்லாம் ஸ்பர்சிச்சு ஸ்பர்சிச்சு தான் குருதேவருக்கு இப்படி புற்றுநோய் வந்ததுங்கிறான் மகான்கள்கிட்ட பையன் நம்ம கட்டங்கள்லாம் சொல்றது அவளை தொட்டு நமஸ்காரம் பண்றது இதனால அவளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் எங்கேந்து ஏதாவது சாதாரண உதாரணமாக பார்த்துட்டா நம்ம வந்து ஒரு டஜன் ஆப்பிள் வாங்கி கொண்டு போய் வச்சு நமஸ்காரம் பண்ணுவோம் இதே நம்ம கொடுக்குற நிவேதனம் உடனே அந்த மகான் என்ன பண்ணுவார் அங்கேருந்து ஒரு பழத்திடத்தை அப்படி கொடுப்பார் அது பிரசாதம் அது மாதிரி அங்கேருந்து ஒரு ஆப்பிள் ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது இங்கேருந்து ஒரு டஜன் ஆப்பிள் நம்ம கர்மா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறது இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிற பெரிய உபகாரம் அதனால் மகான்கிட்ட போய் எதுவுமே லௌகிக்கு பிரார்த்தனை பண்ணக்கூடாது என்ன பிரார்த்தனை பண்ணணுமா என்ன உயர்த்தி உங்களுக்கு எப்படி ஹிதமோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ உங்களுக்கு எப்படி சம்மதமோ அப்படி நான் இருக்கும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை தவிர வேற ஒரு பிரார்த்தனை பண்ண விடாது அதுல கர்மா டிரான்சாக்சனுக்கே வழி இல்லை கருணை பண்றதுக்கு தான் வந்திருக்க அவ ஆனா நமக்காக சிரமப்படுறதே அவ விரும்புறா அது அவளோட கருணை சாரதாதேவி சொல்றா குழந்தாளன் நீங்களாம் சௌக்கியமா இருக்கோ உங்களுக்கா கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கிற நாங்க அதுக்குதான் வந்திருக்கோம் இல்ல என்ன என்ன நானும் குருமகராஜும் ராமகிருஷ்ணபரமரசி வாங்கி சுவாமி கௌபீனம் மட்டும் தரிச்சு இருந்தார் அந்த காலத்துல அந்த புகைப்படங்கள் எல்லாம் இருக்கு பார்க்கலாம் அதுல பார்த்தேன்னா சுவாமிக்கு தொப்புள் கொடியே கிடையாது முழுக்குன்னு இருக்கும் அந்த இடம் ஒரு குழந்தைன்னு தொப்பு கொடி இருக்கணும் இல்லையா சுவாமி கடைச்சாருங்கிறதுக்கு அது மாதிரி உதாரணங்களே உண்டு சுவாமிய திருவாயுமலன் தரு சொன்னதுதான் சுவாமி கடைச்சார் அப்படின்னு ஷிரி பாபா பத்தியும் சரித்திரம் கிடையாது அவர் கடைச்சார்னு சொல்ற சரித்திரங்களும் உண்டு அப்படி வா இவாளுக்கு பரமபாகியத்தினாலே முருகப்பெருமான வேண்டிண்டு சுப்பிரமணிய முருகனை வேண்டிண்டு இந்த குழந்தை கடைச்சதுனால அதுக்கு சுப்பிரமணியம்னே நாமகரணம் பண்ணினா சுப்பிரமணியம்னா அர்த்தம் பிரம்மஸ்வரூபமான பரம்பொருள் அதுவே எல்லாத்திலையும் மகா புனிதமானது ராமகிருஷ்ணர் அழகா சொல்வார் உலகத்துல எந்த அனுபவத்தையும் இன்னொத்திட்ட சொல்லி போடலாம் பிரம்மா அபவத்தை சொல்ல முடியாது அது ஒண்ணுதான் இன்னி வரல எச்சலே படறேன் பெர் யார் வாயிலும் விழுந்து புறப்படாதது நான் பிரம்மானுபவத்தை சொல்றேன்னு ஒருத்தன் சொன்னான்னு அவன் அனுபவிக்கல அர்த்தம் அனுபவிச்சுட்டா சொல்ல முடியுமோ அந்த இடத்துக்கு மனசு போன உடனே மனசு காணாத போய்டுது சுவாமி தப்போனத்தை ஒரு சமயம் ஏதோ சச்சம்பாஷனை சொல்றத ஒரு அம்மா நோட் புக் பேனாவோட என்ன அப்படின்னா சாமி சொல்றதெல்லாம் எழுதிக்கலான்னு அப்படின்னா எந்த இடத்துக்கு போனா மனசுக்கும் பேச்சுக்கும் வேலை இல்லையோ அந்த இடத்துல எழுத்துக்கும் பேனாவுக்கும் என்ன வேலைன்னுட்டான சுவாமி சொல்றத அப்படியே உள்ள பதிச்சுக்கணுமே தவிர இந்த பதிவு பண்றத இங்க பதிவு பண்ணணும் மகான்கள் அதைத்தான் சொல்றா அப்படி இவாளுக்கு கிடைச்சதுனால சுப்பிரமணியம் அப்படிங்கிற அந்த திருநாமம் அந்த குழந்தைகிட்டு தை கிருத்திகே அன்னைக்கு அது கடைச்சிருக்கலாம் இருக்கு ரொம்ப குழந்த விளையாட்டுனால தாயாரோட மனசை சந்தோஷப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு சாமி இந்த வயசான திருமேனியில பார்த்துட்டே நமக்கு குழந்தையா தான் தோன்றது இல்லையா நம்ம கிரகத்துக்கு நிறைய பேர் வரவாழலாம் ஆற்றுல சுவாமியை பார்த்துட்டு அவரை பற்றி ரொம்ப தெரியாதவா கூட ஏன்னா குழந்தை மாதிரி இருக்காரே அப்படி தான் இருக்கார் குழந்தைன்னா குழந்த தான் அப்படின்னு அவர் குழந்தையாகவே இருந்தபோது எப்படி இருந்திருப்பார் இல்லையா அப்படி ஒரு பாலகிருஷ்ணனாக பாலசுப்ரமணியனாக இந்த குழந்தைய லாலனை பண்ணுறதுக்கு அந்த அம்மா என்ன பாக்கியம் பண்ணினா முருகனை வச்சு கொஞ்சத்துக்கு அம்பாள் என்ன பாக்கியம் பண்ணினான்னு ஒரு பாட்டு உண்டு Chinnanjiru velavanai shuttreda yilvai thanayake Chinnanjiru velavanai shuttreda yilvai thanayake Yenna thavam shayithu vandhaa Yenna thavam shayithu vandhaa Yenna thavam shayithu vandhaa அம்மையப்பன் செய்தி தவத்தான் அருளும் சிவ சுப்பிரமணியன் அம்மா அப்பன் செய்வத்தான் அருளும் சிவ சுப்பிரமணியன் இம்மை பயன்தான் அளித்தேன் எங்கள் குலம் தாக்க வந்து இம்மை பயன்தான் எங்கள் குலம் தாக்க வந்து சின்னஞ்சிறு வேலவனை செய்து வந்த என்ன தவம் செய்து வந்தா நான் சொக்கு பாயங்கிற மாதா என்ன பாக்கியம் முன்னம் ஒரு பொய்கை தன்னின் முவிரு பெண்களும் காண தன்னின் தவழ்ந்து வந்தான் பின்னும் பெரும் பசியால் பேச வகை தெரியாமல் விம்மி அழுது வாடலுற்றான் முருகன் விம்மி விம்மி அழுது வாடலுற்றான் அப்படி முருகன் விம்மி விம்மி அழுதானா அம்பாள் ஓடி வந்து பால் கொடுத்தான் அந்த பாட்டு ரொம்ப அழகு அப்படி பால இலையா பண்ணி ஒரு தாய்க்கு நல்ல குழந்தையாக சந்தோஷமா இருந்திருக்கான் சுவாமியுடைய இந்த பால்ய பருவம் தாண்டி அஞ்சு வயசுல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருக்கான் முதல்ல மாதிரபாஷ படிக்கிறதுக்கு சுவாமி நிறைய படிச்சிருக்கான்னு ஒருத்தர் கேட்டாராம் சுவாமிக்கு படிப்பு வாசனையே கிடையாது சொல்றதெல்லாம் பூர்வ ஜென்ம வாசனை நேரம் பதில இருக்கு படிச்சா வரணும் அங்க விஷயம் கட்டாட்ச மாத்திரத்திலேயே ஒத்துரை ஒன்னும் தெரியாத பேதையை மேதை ஞானந்தான் உண்டு பார்வையினால் அப்படி அனுகிரகம் பண்ணவர்னா என்ன படிச்சு என்ன தேவை எங்க அவருக்கு ஒண்ணும் தெரியாதவர் மாதிரி ஒரு லீல கன்னடம் தாய்மொழி அது அவரே வாயினால குறிப்பிட்டிருக்கார் அதனால யுகாதினா ரொம்ப விசேஷமா தபோன்தான் கொண்டாடுறதுண்டு நாமாஜி சொல்வார் யுகத்துக்கு ஆதி நாள் யுகாதியும் சுவாமி கன்னட அதாவது கன்னடத்திலேயே மாத்வாள் உண்டு இல்லையா இவா மாதுவா கிடையாது அத்வைத சம்பிரதாயம் தான் கன்னட ஸ்மார்த்தா மகாபரிவாலும் கன்னட ஸ்மார்த்தா தான் கன்னடம்ங்கிறது தாய்மொழி அத்வைத சம்பிரதாயத்தை என்ன டெபினேஷன்னா மகாபரிவா சொல்ற விஷ்ணுவ மட்டுமே கும்பிட்டு இருக்கிறவா சிவனை மட்டுமே கும்பிட்றவா செய்வாள் நம்ம ஸ்மார்த்தாள் அப்படின்னா என்ன ஸ்மிருதிகள் ரிஷிகள் வந்து வேதத்துல இருந்து சாஸ்திரங்களை உண்டாக்கினா வேதம் காதுனால கேட்கப்பட்டு அறிகிறது அதுக்கு ஸ்ருத்தின்னு பேரு அதுல இருந்து நமக்கு விஷயங்களை கிரகிச்சு சாஸ்திரங்களை ரிஷிகள் கொடுத்தா அது நினைவுல வச்சு கொள்ளப்பட வேண்டியது அதனால பேரு அந்த ஸ்மிருதிகள் என்ன சொல்றது வேதம் சொன்னபடியாக சிவனோ விஷ்ணுவோ அம்பாளோ விநாயகரோ சுப்பிரமணியனோ என்ன சுவாமியோ அது ஒன்றே ஆனபிரம்மம்னு சொல்றது அப்படி உணர்ந்து பேதம் இல்லாமல் கும்பிட நம்மளா ஸ்மார்த்தான்னு சொல்றேன் பேதம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் வந்து அப்ப கன்னட ஸ்மார்த்தா கர்நாடகாவுக்கும் பண்டறிபுரத்துக்கும் ரொம்ப சாமிப்பியம் உண்டு ஞானேஸ்வரே நிறைய அபங்கங்கள்ல கனடா விட்டலு கர்நாடகம்னு இருக்கு நீ கன்னடக்காரன் சொல்றாரு கன்னடக்காராளுக்கும் பாண்டுரங்கன்ட்ட நிறைய பக்தி உண்டு உடுப்பி அஷ்ட மட்டங்களில் ஒரு ஒரு மட்டத்துக்கும் ஒரு சுவாமி உண்டு எட்டு மட்டத்துக்கும் எட்டு சுவாமி இதில் நான்கு மட்டத்துக்கு சுவாமி பாண்டரங்கனே மாத்துவ சம்பிரதாயத்திலையும் பாண்டனுக்கு பிராத்தானியம் உண்டு ஒரு தாசருக்கும் பேரே புரந்தர விட்டல விஜய விட்டல அப்படின்னு விட்டல் நான் வந்து அங்கிதமே ஆக பாண்டுரங்க சம்பந்தமும் உண்டு இவ்வாளுக்கு அஞ்சு வயசுல பள்ளிக்கூடத்துக்கு தாய்மொழி கத்துக்க அனுப்பிச்சா ஏழு வயசுல சப்தமே துஜ சம் சம்ஸ்கிருதா துவஜ சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபநயன சம்ஸ்காரம் ஏழு வயசுல குழந்தைக்கு நடந்துவிடுச்சு அது அவசியம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா மகான்களும் சொல்றது வயசு காலம் தாழ்த்தவே கூடாது ஏ தாயான வயத்துல எட்டு வயசு கணக்கு அப்படின்னா வெளியில வந்ததுல இருந்து ஏழாவது வயசு முடிஞ்சு ஒன்னு ரெண்டு அவசியம் உபநயன சம்ஸ்காரம் பண்ணிடணும் உபநயனம்னா என்ன அதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லுவா நயனம்னா கண்ணு சாதாரணமா இல்லையா இந்த ரெண்டு நயனத்தினால எதை பார்க்கிறோம்னா உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் காரணமான வஸ்துவை பார்க்க முடியலையோ இல்லையோ இத பார்க்க முடிகிறது இதுக்கு காரணமானதை பார்க்க முடியல காரணமான வஸ்துவை பார்க்கறதுக்காக இன்னொரு கண்ணு வேண்டியிருக்கு எக்ஸ்ட்ரா ஐ அது ஞான நயனம் அதுதான் உபநயனம் மூன்றாவது நேத்திரம் அது ஏற்படுறதுக்காக பிரம்மோபதேச சம்ஸ்காரம் பண்ணி குழந்தைக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்து அவனை அந்த வழிக்கு ஆளாக்கிறது வேத பாடசாலை சேர்த்து வேதத்தை தெரிஞ்சு கொண்டு ஓதும் வேதத்தின் உள்ளின்று ஒளிருவாயுங்கிறார் பாரதியார் இந்த வேதத்தோட தாத்பரியத்தை உணர்ந்து கொண்டு எல்லாத்துக்கும் காரணமான மூல எனக்குள்ளேயே இருக்கு நானாகவே இருக்கு அப்படிங்கிறத ஒருத்தன் உணர்ந்துக்கிறதுக்காக தப்போ உணரத்தில் கேட்டா சுவாமிட்ட இந்த பூனல் போடுறாள் சுவாமி அது எதுக்குன்னா சுவாமி ரொம்ப அழகா வியாக்கியானம் கொடுத்தார் தன்னூல் கற்பது நன்று நன்னூல் கற்பது நன்று அதனிலும் சிறந்தது தன்னூல் போடப்படும் நூல் பூநூல் ஒருத்தன் நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நன்னூல் கற்பது நன்று எல்லா விஷயங்கள் நல்ல சத் விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி தன்னூல் கற்பது தன் சொதர்மம் தன் குலத்துக்கு உண்டானதும் ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும் அதற்கு போடப்படும் நூல் பூணூல்னு என்ன அழகான வியாக்கியானம் வரேன் எதுக்காக அதை பண்றாங்கிறது அப்படி சப்தமே துஜ சம்ஸ்கிருதஹான்னு ஏழு வயசுல பூனல் போட்டதாக சகசிரநாமன் சொல்றது ருக்வேத சாக்கா தாயிச்ச ஜப தத்பரஹா அப்படின்னு ருக்வேதி சுவாமி சன்னியாசம் ஆனதுக்கப்புறம் அவ மட்டத்தில் வந்து அத்தர்வண வேதம் இங்க சுவாமிக்கு வந்து ருக்வேதம் முதல்ல அவதார காலத்தில் அப்பா குடும்பத்தில் ருக்வேதம் அப்ப ருக்வேத அத்தியனம் பண்ணி காயத்ரி ஜபம் அப்படி ஜபம் பண்ணுவார் சாஸ்திரநாம சொல்றது சுவாமி பாடசாலையில ரொம்ப படிக்கல ரொம்ப படிப்புல நாட்டம் இல்லாமல் இருந்ததாகவே சுவாமி சரித்திரங்கள்ல சில குறிப்புகள்லாம் உண்டு வேதம் சொல்றதே ஸ்ரீ குரு நமஹா ஹரி அப்படி ஆரம்பிச்சுதான் சொல்லுவா இல்லையா அதெல்லாம் குருவை ஸ்மரிச்சுண்டு ஹரிநாமத்தையும் ஓம்காரத்தையும் சொல்லிட்டுதான் வேதம் சொல்ல ஆரம்பிப்பா யாரா இருந்தாலும் இப்படி இந்த ஓம்காரம் சொல்றது சொல்லிக் கொடுப்பாரு குரு அதெல்லாம் எழுத்து அக்ஷராபியாசமே ஹரி ஓம்ல தான் ஆரம்பிக்கும் இந்த காலத்தில் ஏபிசிடி எல்லாம் கிடையாது எடுத்த நாமால தானே ஆரம்பிக்கும் அப்படி அந்த ஓம் அந்த நாதத்திலேயே மனசு ஈடுபட்டு அந்த குழந்தைக்கு அப்படியே மக்கனமாவே உட்காண்டிருக்கு ஆனா பாடசாலையில ஒன்னும் கேட்காத மாதிரியும் திருவ திருப்பி சொன்னா சொல்லாத மாதிரியும் ஒன்னுமே ஒரு கவனிக்காத ஒரு அசட்டு குழந்தை மாதிரி தென்படுறது ஆனா என்னன்னா கண்ண மூடி நோக்காண்டிருக்கு அந்த ஓம்காரத்துல மனசு லயப்பட்டு சுவாமி அதனாலதான் எப்ப பார்த்தாலும் ஓம்காரம் சொல்ல எப்ப பார்த்தாலும் ஓம்தான் அந்த ஓம்ல மனசு லயப்பட்டு இது சட்டுன்னு ஏற்படுற விஷயம் இல்லை ஒரு குழந்தைக்கு இல்லையா அவதார புருஷாலா இருக்க கண்டுதான் நடக்க முடியும் ஓம்காரத்தோட தாற்பயம் எல்லாம் அத்தனூண்டு குழந்தையா இருந்த முருகன் பிரணவத்தோட அர்த்தத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார் அதுக்கு முன்னாடி தகப்பனாருக்கே உபதேசம் பண்ணினார்னு உண்டு இல்லையோ சிவனார் மனங்குட உபதேச மந்திரம் இரு சிவிமீதிலும் பகர் செய்ய குருநாதா அப்படின்னு முருகன் எப்படி சொன்னார் அப்பாவுக்கே சொன்னார்ன்னா அவரே அந்த சுரூபம் தானே அந்த சுரூபம் தானே ஏன்னா தன் சொரூபத்துற தானே லயிக்கிற நாட்டம் உண்டாயிடு அப்ப சொல்லி கொடுக்கிற பாடம் எல்லாம் வீணா போச்சான் பெங்களூர் கிட்டக்கே கெஞ்சனகல்லின்னு உண்டு அங்க ராஜராஜேஸ்வரி பீட்டம் ஞானாட்சின் அம்பாள் இருக்கா திருச்சி சுவாமிகள்னு இருந்தார் பெரியவர் இப்ப சித்தி அவருடைய சிஷியர் இப்ப ஜெயேந்திர புரிய சுவாமிகள் இருக்கார் அந்த திருச்சி சுவாமியோட வருஷம் தரிசனம் பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சது எண்பத்தி ரெண்டுலயோ எண்பத்தி மூணுலயோ போயிருந்த போது அப்போ அவர் சொன்னார் உங்க குருநாதர் வந்து கனம் சொல்லி நீ கேட்டிருக்கியா நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்ல சுவாமி அப்படி சொல்லுவார் பா கணம் கனபாடிகள் பிள்ளை இல்லையோ நான் கேட்டிருக்கேன் அப்பண்ணா சுவாமிகளும் நானும் அடிக்கடி தபோனும் போவோம் திருச்சி சுவாமிகள் நம்ம சத்குருநாதர் அப்பண்ணா சுவாமிகள் மூணு பேரும் இருக்கிற படமே இருக்க சுவாமி அப்படி கனம் சொல்லுவார் நான் கேட்டிருக்கேன் சுவாமி கனம் சொல்லி நான் கேட்டிருக்கேன் கிளீர் சொல்லுவாருங்கிறார் அப்ப பாடசாலையில ஒண்ணும் படிக்காத மாதிரி இருந்ததும் ஒரு லீல சொல்லாதது அத்தனையும் உள்ளுக்குள்ள ஏறி இருக்கு அப்படியே ஏன்னா அவரே வேத சொரூபமாவே இருக்கிறதுனால வாத்தியாருக்கு ஒரு சமயம் கோபம் ஏற்பட்டது இந்த பையன் அப்படி உட்காண்டிருக்கான் என்னடா சுப்பிரமணியம் ஒழுங்கா நீ பாடம் கேட்கலையே அப்படின்னா என்ன இவா சொல்றாளோ அத கணியர்னு சொல்லிவிடறான் சொல்லும் போது திருவொல்லி ஒழுங்கா அதை அபியாசம் பண்ணிக்கிற மாதிரி தெரியல ஆனா எல்லாமே அவனுக்குள்ள இருக்கு ஆனா இந்த ஒரு பையன் அப்படி உட்காந்துதான் எல்லா பசங்களும் கெட்டுப்பிடுவாள் அப்படின்னு வாத்தியாருக்கு கோபம் உண்டாகி இங்க வந்து என்னோடய பேச கம் இருக்கிற கம்முக்கு என்ன கம் போட்டுக்கிறதா அந்த விக்னேஸ்வர சுரூபமான மந்திரம் அது இந்த குழந்தை அதுக்கப்புறம் பாடசாலைக்கு வர்றதில்லை ஏன்னா வேத வாத்தியார சொல்லிட்டார பிள்ளையார் கோவில் போய் உட்காந்துக்குவாரு அப்போ வாத்தியார் சொன்னது கேட்கணும் பிள்ளையார் கோவிலில் தானும் ஒரு பிள்ளையாரா உட்காந்து கொடுத்தோம் அண்ணா ஒரு சமயம் பாடசாலைக்கு வந்திருந்தார் இவன் அண்ணா விஜா அரிசார் அவன் பாடசாலைக்கு வர்றதில்லன்னு தகவல் வந்தது தேடினார் பிள்ளையார் கோவிலில் இருக்கிற குழந்தைய பார்த்தா இது ஆறுமுகபத்தர் அவர் எழுதின சரித்திரத்திலையும் இருக்கு சுத்தானந்த பாரதியார் எழுதினதுலையும் இருக்கு குருநாதர் சரித்திரத்தை கடுமையா திட்டினார் அடிக்கவும் அடிச்சுட்டார் ஜெகதோத்தாரணா அடிசுதலு யசோதேன்னு என்னையா புரந்தரதாசர் பாடினார நீ பகவான் தெரியலையே உன்ன போய் யசோதை அடிச்சுட்டாளே அப்படின்னு இவருக்கு தாங்கலையாம் புரந்தரதாசருக்கு அது மாதிரி அண்ணா அடிச்சுட்டார் அவரை கடுமையா சத்தம் போட்டார் வெளியில போன்னு சொல்லியிருப்பார் வீட்டுக்கு வராதடா இனிமே என் முகத்திரையா முழிக்காதான்னு திட்டிருப்பார் இவாளுக்கு ஏதாவது ஒரு உந்துதல் வேணும் கிளம்பி போறதுக்கு அதுக்குதான் அவன் காத்துருப்பான் ரமண பகவான் சரித்திரத்திலே உண்டு அவர் எப்ப அந்த அருணாச்சல ஸ்மரணத்திலயே இருக்கார் அப்படிங்கிறதுனால அவரை கிளம்பி போறதுக்கு அவன் அண்ணாவே தான் காரணமா இருந்தாருங்கிறது சரித்திரம் படிக்கிறதுக்கு உட்காண்டிருக்கார் எங்கேயோ பார்வை இருக்கு பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்தனை உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலாங்கிறார் ஒரே ஒருத்தரும் உன் பேரை கேட்டேன் பா அந்த பேர் கேட்டதே என்னமோ பண்ணி எடுத்தோம் அதுக்கப்புறம் உன்னோட பக்தாவோட சரித்திரம் பெரிய புராணத்தை படித்தேன் நான் நானாக இருக்க முடியலையேங்கிற அத்தனூடு ஸ்கூல் பையன் பன்னெண்டு பதிமூணு வயசு பையன் அவன் அண்ணா ஒரு நாள் வந்தார் இப்படி புத்தகத்தை வச்சுன்னு உட்காண்டிருக்கான் ஏற்கனவே மார்க் எல்லாம் ஒன்றும் சரியா வரமாட்டேங்கிறது அதனால கோபச்சுன்னு இப்படி இருக்கிறதுக்கு நீ வீட்டை விட்டு கழுவி போய்டலாமே ஏன் இங்கே இருக்கேன்னார் ஆகா உத்தரவாயிடுத்து நினைச்சிட்டார் கழுவி போயிட்டார் இந்த படிப்பை வாளுக்கு ஏறாது என்ன வேற சமாச்சாரம் இருக்கு ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே விட முடியுமோ உள்ளர் போகாது அது பூர்ண வஸ்து ஒரு தமாஷன் ரமண மனுஷிகள் திருவண்ணாமலை ஆசிரமத்தில் ரொம்ப பிரசித்தமான உடனே அவரோட பழைய பழிகூடவாதியார் வந்து அவர் தரிசனம் பண்ண வந்தாரான் ரமண பகவான் சொன்னாரா கேள்விக்கு பயந்து தானே நான் இங்கே வந்து உட்காண்டிருக்கேன் இங்கே வந்து விரடீரே என்ன குருங் குருணாம் அந்த நிலைமைக்கு போயிட்டான் அப்படி அண்ணா விரட்டின உடனே இந்த குழந்தை சக்தி நிபாதமுற்று களம்பிடுத்து ஆத்த விட்ட மங்களாபுரியிலிருந்து கிளம்பிடுத்துவாதிய கிருஹத்யாகி குருவன் வேஷன தற்பரகா அந்த குழந்தைக்கு இந்த வாழ்க்கையுடைய லட்சியம் என்னவோ அதை அடையணுங்கிற ஒரு தாத்யம் ஏற்பட்டு எதற்காக பிறந்தோமோ பிறந்ததுடைய தாற்பயத்த உணரணும் எதுக்குண்டே இருக்கிறதுக்கு மரணம் இல்ல இருக்கிற போதே மேல் நிலையை அடைதல் இகத்துக்கா பரத்துக்கா இருட்டுக்கா வெளிச்சத்துக்கா அஜான இருட்டுல இருக்கிறதுக்கா ஞான பிரகாசத்துல இருக்கிறதுக்கா உடலுக்கா உயிருக்கா வெறும் ஷாட்டு உடம்ப வளர்க்கறதுக்கா இல்ல ஏதோ உயிர் பழச்சா போரும்ங்கிற நிலைமைக்கா உயிருக்கா ஆன்மாவுக்கா வெறும்னா ஒரு நாயி பூனை மாதிரி சாப்பிட்டு ஜீவிச்சிருக்கிறதுக்கு இருக்கியா இல்ல உன்னுடைய சொரூபத்தை உணர்றதுக்கு இருக்கியா இதுதான் சுவாமி நம்மளை கேட்கிறா கேள்வி அப்படின்னா இதெல்லாம் அவருக்குள்ள உண்டான கேள்வியா தானே இருக்கணும் இந்த கேள்வியோட அந்த குழந்தை கிளம்பி போச்சு ஒரு ஜோதி வழிகாட்டித்து ஜோதி வழிகாட்டி இந்த ஞான ஜோதியோதியேக்கிறதுக்கு ஜோதி ஸ்தலமான பண்டறிக்கு அழிச்சிட்டு போறது அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் போற்று போச்சு ூபம் பற்றி போற்றே நித்தானந்தூபம் போத் பற்றி நிரஞ்சன பற்றி போத்தே இன்று சமஸ்பம் போத் போற்றே கச்சு स्वरुपम पोटी पोटी अद्वैतमान पर स्वरूपम पोटी पोटी अखण्डमदमदा पर स्वरूपम पोटी पोटी